இருக்குல்லை அதை பயன்படுத்திக்கிறாரு மத்தர்களுக்கு மறைப்படைய தார் பொறித்து விளக்கச் செய்கிறார் அவங்களும் விளங்கல் அஞ்ஞானிகளும் விளங்காது ஆக மறைப்பு சக்தி அவசியம் தேவைப்படும் இல்லைன்னு சொன்னாக்கா நிர்வாகம் பண்ண முடியாது ஈஸ்வரனாலே பண்ண முடியாது தெரிந்து மறைப்பு சக்தி வச்சிருக்காரு மறைத்தல் கொடுத்து அதனால் பிறப்பினை அடைந்தோரும் அனித்தியம் இவரது புகழும் அனித்தியமாகல பிறப்பை அடைந்தவர்கள் அனித்தியம் பறந்துட்டாக அது நித்தியம் அது என்னைக்கு வர சாகத்தாக வேணும் அது புகழ் இருக்க அது இந்த ஜென்மத்திலே போயிடுது அவ்வளோதான் அப்படி இருக்கிறதுனால அது புகழ் என்றும் இது இகழென்றும் கூறப்பட்டன இதற்கு உதாரணம் உயிருடக்கம் ஒரு பாட்டு நாகேறி வேழுந்தன் நடாத்துகிலன் ஞானிக்கு பேயாம் ஜகம் பழித்தன் பேணுகிலன் தோயார் பெருமை சிறுமையில் பின்னும் ஒண்ணும் இல்லை வரைவற்று வேண்டிய செய்வார் நாகேறி வீழ்ந்து என் நடாத்துகிலன் ஒரு நாய் இருக்கு அது மாதிரி ஒரு சவாரி பண்ணுறானா நல்லா சவாரி பண்ணுறான்னு போட மாட்டாங்க அது தள்ளிவிட்டால் கீழே விழுந்து பின்னு கேலியும் பண்ண மாட்டான் குதிரை மேலே ஏறி செஞ்சிருந்தால் அதுக்குள்ளே மரியாதை உண்டு கேளுதல்னால ஐயோ பாவமே சொல்லுவாங்க நாய் சவாரி பற்றி பண்ணி பற்றி யாராவது பொருளில் சொல்லுவாங்களே அதுபோல் ஞானிக்கு இந்த தத்துவ ஞானம் அடைந்த தினஞானிகளுக்கு பேயாஞ்சகம் பழித்தன் பேணுகளை பொய்யாக இந்த உலகமானது பழித்தா என்ன போல் போ செஞ்சா என்ன ரெண்டும் சம்பந்தான் தோயார் சம்பந்தப்பட மாட்டார்கள் பெருமை சிறுமை இல்லை உழுது நாளே பெருமையோ எழுதலாளர் சிறுமியோ அடையமாட்டார்கள் பின்னும் முன்னும் இல்லை சுழித்தி காலத்திலும் இல்லை சகலா சகல காலத்திலும் இல்லை அதாவது ஜாகிரசோப்பனத்திலும் கிடையாது அவர் ஜாக்கிரசோப்பனத்திலையும் கருத மாட்டார்கள் சுழித்திலும் இல்லை அதாவது பின்னும் முன்னும் இல்லை வரைவற்று வேண்டிய செய்வார் இப்போ செய்வாங்க பிராரத அனுசாரம் எதுவும் அதெல்லாம் எந்தவிதமான தடை இல்லாமல் செய்து கொண்டு அவர்கள் ஞானிகளுக்கு கொண்டு அவர் சமபாவனை உடையவர்கள் என்பது கருத்து எல்லா வேதாஞ்சாஸ்திரமும் சமபாவனை தான் பழக சொல்லு உதாசீனம் சமபாவனை கர்மங்களில் உதாசீனம் கர்ம பழத்திலே சமபாவனை அது நல்ல கெட்டது வருதோ புகழ் வருதோ இகழ் வருதோ அதில் சமபாவனை பழகணும் அத்தகைய பழக்கம் பெரிய வேலை அது சாமானியம் வந்துடுறதில்லை ஷானே பழகனமன் பிறகுதான் ஞானம் உண்டுடாங்க விஷபிருக்கிறது ஞானம் கிடையாது நாகேறி வேந்தன் நடாத்துகிலன் ஞானிக்கு பேயாம்சகம் பழித்தன் பேணுகிலும் தோயார் பெருமை சிறுமையில் பின்னும் உன்னும் இல்லை வரைவற்று வேண்டிய செய்வார் உறவு முதல் புகழீராய ஐந்துக்கும் உதாரணம் பிரபலங்கள் இலை அதை சொல்றாங்க ஓடும் பொன்னும் உறவும் பகையும் ஓர் கேடும் செல்வமும் கீர்த்தியும் நிந்தையும் வீடும் காலமும் வேற நோக்குதல் கூடும் தன்மை கொடுமனம் நன்மணம் மனதுக்கு தான் எல்லாமே பந்தமாச்சா மனசுடைய ஆத்மா கிடையவே கிடையாது மனதை மாற்றி அமைக்கிறது தான் முயற்சி ஆகவே கீழான சிந்தனைகளை உடைய மனதை மேலாண் செய்து கொண்டு போகிறது சமபாவனையை பழகாமல் உலகத்திலே சாந்தி கிடையாது சந்தோஷம் உண்டாகாது ஆனந்தம் வெளியில் கிடையவே கிடையாது சமபாவனை பிறகு வர்றது ஆனந்தமே அது ச உண்மை தெரியாத காரணத்தினாலே புறத்தே சுகத்தை தேடி அடைகிறது இது ஒரு சுபாவம் அது கிடைக்கிறதுமில்லை நீ சுகம் அடைகிறதும் இல்லை துக்கமே அடைகிறார்கள் ஓடும் பொண்ணும் உறவும் பகையும் ஓடும் பொண்ணும் சமமாக பார்க்கணும் தங்க வேலை ஏறி போச்சே என்ன பண்ண கல்யாணம் எப்படி பண்ணுறதுன்னு கவலை இருக்கிறாங்க திருவிடாது இப்படி என்ன பண்ணுறது என்ன ஏறிட்டும் வாங்கி போ வாங்கிட்டு போட வேண்டியதுதான் பரே என்ன பண்ணுறோம் அப்படி சமாளம் பண்ணிக்கணும் கவலை படப்படாது முன்னால் வாங்கி வைக்காமல் போனோமே அப்படின்னு நினைப்பாங்க வாங்கி வச்சு இறங்கி போச்சேன்னா ஐயோ என்ன வாங்கணும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த வம்பு என்னத்துக்கு தேராக வாங்க வேண்டியதுதான் வேலை முன்ன பண்ணிரு தேன போக வேண்டியதுதான் ஓடும் பொண்ணும் உறவும் பகையும் நமக்கு உறவு இருக்குது பகை இருக்குது அதுவும் சரிதான் போகணும் கேடும் செல்வமும் தரித்திரம் இருக்குது சரி நம்ம என்ன பாவம் செஞ்சாமோ தரித்திரத்தில் இருக்குன்னு நினைக்கணும் செல்வம் இருக்குது என்ன புண்ணியும் செஞ்சோம் செல்வம் கிடச்சிருக்கு என்று நினைக்கணும் அதனால் செல்வம் கிடைச்சதுனாலே கெட்டிகாலத்தனமென்றோ வறுமை வந்ததினாலே நினைக்கணும் கெட்டிக்காலத்து இல்லைன்னு என்ன நினைக்க வேண்டிய தேவையில்லை புண்ணி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குன்னு சாப்பானு கொள்ளணும் கீர்த்தியும் நிந்தையும் புகழ் இழிவு இந்த ரெண்டையும் சாப்பானு கொள்ளணும் வீடும் காணவும் வீட்டில் இருக்கிற காலம் வந்தால் வீட்டில் இருக்க வேண்டியது தான் காட்டிலே கிராமத்தில் இருக்கணுன்னா அதுவும் சிறுதனும் போக வேண்டியது தான் இவையெல்லாம் வேறு வர நோக்குதல் சவபாவனையாக கொள்ளுதல் கூடும் தன்மை எப்போது இந்த மனம் பரிபாகம் அடைகிறதோ அந்த மனம்தான் நல்ல மனம்லாம் அதெல்லாம் கெட்ட மனம்தான் துக்கம் எங்கே இருக்குது மனதில் தான் இருக்குது ஆத்மா சோடியுமே அது ஒருபோ துக்கோடியும் கிடையாது மனம் இருக்க இது வெறும் ஜடந்தான் சேதன சம்மந்தத்தினால சேதனம் போல நடிக்குது அப்படி நடிக்கும்போது அதை ஒழுங்குபடுத்தணும் ஜீவன் ஒழுங்குபடுத்தினா அவனுக்கு சுகம் கிடைக்கும் சமபாவனை பண்ணணும் பழகணும் விஷ்ணபாவனையிலேயே அனந்தங்கோடு ஜென்மங்களும் பழகி போச்சு இந்த ஜென்மத்தில் ஏவாவது முயற்சி பண்ணாக்கா ஓரளவுக்காக கிடைக்கும் விசாரம் பண்ணணும் அப்போ சவபாவனை பண்ண பண்ணால் சாந்தியாக இருப்பணும் சாந்தி ஏற்பட சந்தோஷம் பண்ணாங்க அதனால் சிவபாவணி மிக முக்கியம் புகழ் இகள் போடும் பொண்ணும் வீடும் காணவும் உறவும் பகையும் எல்லாம் சிவபாவனை தான் அப்போ சிவபாவணின்னு அது வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் பிரார்த்தனுசாரமாக வரத்தான் செய்யும் எல்லாமே வரும் மேடு பண்ண எப்படி தான் செய்யும் ஊரில் நாம் தான் சிவமணிக்கு போகணும் சிவம் பண்ணுறதுனால் என்ன அர்த்தம் நம்ம ரோடு போகிற சமம் போடுறது அடுத்தமில்ல அதான் முனிசிபாலிட்டி இருக்குது அது போடுவாங்க நமக்கு சம்பந்தம் கிடையாது வண்டியில் போகிறோம்னு சொன்னால் மேடு போடலாம் ரோட்டில் மேடு போடலாம் இருக்குது குதிக்குதி என்ன பண்ணுறது சங்கடப்படாமல் சரி அந்த பிரார்த்தை எப்படி தான் இருக்குன்னு சமம் திரும்ப திட்டிகிட்டே போவாங்க வண்டிக்கு போகும்போது திட்டினா வண்டி ரோட்டில் சரியாக போகுத சரி ஆ நம்மளோட பிரார்த்தம் இருக்குன்னு சமம் பண்ணிக்கிட்டோம்னா அது எப்படி இருந்தாலும் சரி போயிட்டே இருக்கணும் மனதால் சம பண்ணணும் நமக்கு அதிகாரம் இல்லையே அது சம்மந்தப்பட்டவங்க செஞ்சால் ஒன்றும் இல்லைன்னு இல்லை அப்படிப்பட்ட ஒரு பாவனை வரணும் அதான் சமபாலி வரணும் அப்பவே இதில் சமபால பற்றி பாட சொல்ல முடிஞ்சார் பிறவளை நிலையில் பாட்டு மற்ற காணுங்க என்று முடிக்கிறார் பெரிய உண்பான் மண்ணு மீசனே பந்தம் வீழளிப்பவன் மற்ற பொன்னடி கரியதா வருந்தவம் செய்ஞ்சி பின்னை முன்னவன் உலகுமா பெருமை செய்குவான் ஒரே வைராக சதகம் அதில் ஒன்பதாவது பாட்டு முன் பாடல்களில் உறவு பொருள் சுகம் இடம் புகழ் என்று புறப்பட்டு ஐந்தாகப் பிரித்து கவித்து சொன்னார் அதன் பிறகு இப்போது சொல்கிறார் அவதாரியை தாலையே தரம் அருகிலாது என்னும் பாட்டு முதல் இவ்வேறுபாட்டாலும் மனத்திற்கு புறப்பட்டுக்களாயுள்ள உறவு பொருள் சுகம் இடம் புகழ் என்கிற இவ் ஐந்தையும் இழுத்து இத்துறவு முதலா முதலாகிய ஐந்தும் சிவனது திருவடியே என்று அறிவித்து அதாவது இந்த ஐந்து பற்றுக்கள் நீங்கின பிறகு எப்படி இருக்கிறது எதைப்பற்றி இருக்கிறதுன்னு சொன்னால் சிவனு திருவடியே பற்றியிருக்கணும் என்பது இந்த ஐந்து பாட்டுகளை தாற்பற்ற ஏழு பாட்டு ஐந்தனுடைய ஐந்து வீட்டாக சிவனமான திருவடி பற்றுதல் அதான் பட்டணும் பற்றுக்க பட்டான் பற்றினேன் அப்பற்றை பற்றுக்க பற்றுக்கொள்ள இருக்கின்றார் கப்டி போல் இனி உட்பட்டை நீக்கி அத்திருவடியை அடைவதற்கு ஏதுவாய தவத்தை செய்யும்படி மனத்தை சம்மதிக்க பண்ண அதனால் இனி அக புறப்பட்டு போச்சுன்னா அகப்பட்டுருக்கு அது நீங்கள் தவம் செய்யணும் இல்லைன்னா அது போகாது என்று ம சொன்ன உடனே மனம் சம்மதித்தது அது சம்மதித்து தவம் செய்ய தொடங்கும்போது அத்தவத்தால் தன்னை பெரியன் பிறர் பெரியன் என்று கூற அப்பெருமை கருதிய மனத்தை பார்த்து மேற்கூறுகின்றது தகவாழ்க்கை மேற்கொள்ளும்போது சாமானிய மக்கள் தான் பெரியவாலும் சொல்லத்தான் செய்வாங்க ஏதாவது ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருங்க உங்களுக்கு கும்பிட்டு போவாங்க அது உலக மக்கள் பெரிவார நினச்சிக்கிறாங்க அப்படி போல் ஓ நான் பெரியவரை ஆகிட்டேன்னா என்று இந்த மனத்துக்கு ஏற்பட்டதான் அதுக்கு அது கூடாது உண்ணுகின்றனே உணைமானார் பெரிய உணர்வு செய்ன்னை இவ்வுலகத்தில் உள்ளார் தவத்தால் பெரிய அறியுமாறு செய்ய நீ கருதுகின்றன உன்பால் மண்ணும் ஈசனே நீ செய்த அவத்தினையும் தவத்தினையும் அறிந்து அவத்திற்கு பயனாய மந்தமும் தவத்திற்கு பயனாய வீடும் தருபவன் அச்சிவனை என்று ஒழிந்த ஜீவர்கள் உன்னை பெரியவன் என்று அறியும்படி அவர் சாட்சியாக நீ செய்யும் தவத்தால் உனக்கு என்ன பயன் உண்டாம் என்று விவேகம் கூற அதற்கு அச்சிவனது திருவுளத்துக்கு பாங்காக நடக்கின்ற நன்னெறி யாதென்று மனம் கேட்பேன் கண்ணவன் திரு பொன்னடி கரியதா வருந்தவம் செய் நெஞ்சே என்பது தீபசாட்சிக்குரியாமல் சிவனது திருவடி சாட்சியாக அரிய தவத்தினை நெஞ்சமே நீ செய்தி என்று வேற நான் செய்கிறேன் என்று இல்லாமல் இதனுடைய ஆணைப்படிக்கு இந்த மாதிரி செய்கிறேன் என்று சிவனுடையது ஆணைப்படி இருக்கணும் அதற்கு அத்திருவடி சாட்சியாய் ஆகச் செய்யும் தவத்தால் வரும் பெருமை யாது என்று மனம் கேட்பேன் அப்படி செஞ்ச என்ன பெருமை லாபம் என்று கேட்கும்போது பின்னே முன்னவன் உலகறிந்து இறைஞ்சு பெருமை செய்வோன் ஓரேன் இங்கனம் நீ தவம் செய்த பின்னர் யாவர்க்கு முதல்வனாகிய சிவன் இவ்வுலகத்தில் உள்ளார் யாவரும் நின்னை பெரிய அறிந்து வணங்கும்படி பெருமையை செய்வான் இதை நீ அரிது என்று விவேகம் கூறிற்று என்றான் இதுக்கு பெரிய புராணம் நான் சான்று அவர்கள் பெரிய புராணத்தில் உள்ள பெரியார்கள் எல்லாம் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டு செய்யலை ஆனாலும் பின்னாலே இறைவன் விளையாடும் விளம்பரப்படுத்துகிறார் அதனால்தான் பெரிய பெரியவர்களாக ஆனார்கள் பெரியர் புராணம் அது பெரிய புராணம் வந்தது அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அவர் காலத்தில் அறுபத்தி நாலு பேர் தான் போ சொந்தமூர்த்தி ஆயிரம் போட்டு கொண்டு சொல்றார் பகவான் பொருட்கெடுத்து அந்தமூர்த்தி நாராயணருடைய உள்ளத்திலேருந்து வெளிப்படுத்தி நான் அப்போ அறுபத்தி மூணு பேர் தான் ஏன் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க தண்ணி விளம்பரப்படுத்திக்கிறாங்க அப்போ தேவையில்லாமல் போச்சு ஆக தன்னை விளம்பரப்படுத்திக்கிறவங்களுக்கு பகவான் வரமாட்டார் விளம்பரப்படுத்திக்காமல் அடக்கமாக இருக்கிறவர்கள் சிவன் சாட்சியாக செய்பவர்கள் பகவானே பார்த்து ஒரு காலத்தில் பெரியவாள் என்று மதிக்கும்படி செய்கிறார் என்பதை பெரிய பணத்தில் நாம் அறுபத்தி மூணு அதுபோல உணவின் கிடைக்கும் என்று சொன்னது இதற்கு உதாரணம் சிவபோசாரம் நாம் பெரியர் என்னும் அதி நாடா தடக்குமவர் பெரியர் என்று மறைச்சாற்றும் நாம் பெரியர் என்பார் சிறிய உலகில் துன்பார் சுமப்பார்கள் சொல் சிவபோசாரத்தில் ஒரு என்பார் நாம் பெரியர் என்னும் அதை நாடாது அடக்குமவர் நான் பெரியவன் என்று நினைக்காமல் அதை மனதிலேயே அடக்கி வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடியவர்கள் அதாவது தனிமச்சலில் டம்பம் தர்ப்பதி பெரியவன் தானல் ஆங்கனம் தன்பிடி விடாப்பிடி ஆகவே மூன்றும் சேர்ந்தது தான் நாம் பெரியவன் நாம் பிரிஞ்சொல்லும் அப்படி மூன்று வரும்போது இது சொல்லப்படாது செய்யப்படாது காட்டப்படாது என்று அடக்குபவர்கள் யாரோ அவர்கள்தான் பெரியர் என்று மறைச்சாட்டும் நாம் பெரியார் என்பார் சிறியர் யாராவது நான் தன்னை பெரியவர்கள் சொல்லிக் கொள்வாரையானால் அவர் சிறியிலிருந்து அர்த்தம் அது மட்டும் இல்லை இவரலாதி உலகில் துன்பம் சுமப்பார்கள் சொல் இவர்கள் இந்த உலகத்துக்கு துன்பத்தை சுமப்பவர்கள் ஏன் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாங்களா அதனால் பல துன்பங்கள் அர்த்தம் செய்யும் பகவானுகளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் தண்ணி விளம்பரம் படுத்திக்கிறதுனால இவன் கர்மானுசாரம் எப்படி நடந்துட்டு போயான்னு சொல்லுவார் கர்மம் நல்லதாக இருந்தால் அனுகூலமாக இருக்கும் கெட்டதாக இருந்தால் துக்கந்தான் போடுவான் அதனால நாம் பெரியார் என்பார் சிறியர் இவரலாவது இவ்வுலகில் துன்பார் சும்பார்கள் சொல் அப்படின்னா ஆகவே நாம் பெரியர் என்னும் நாடாத அடக்கம் வரதான் பெரியார் இது எது சொல்லுது என்று மறைச்சாட்சி சென்னை பிரிவன நினைக்கப்படாது சொல்லப்படாது பேசப்படாது என்று அர்த்தம் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாது நான் பெரியவனன்றும் கம்பீரமாக போவாங்க சில பேர்கள் அங்கே ஒன்றும் இருக்காது தான் சும்மா நாச்சி பெரியவன் சொல்லிக்கிறது நான் அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறது அதெல்லாம் வெளிப்படுறதில்லை வளரத்தில் அது பேர் வாங்க அதனால் என் மனமே நீ ஈஸ்வர சாட்சியாக தவம் செய் ஜீவசாட்சியாக செய்ண்டாம் ஜீவசாட்சி சிற்றறிவுடையது அது ஆற்றல் இல்லாதது அதனால் அது துக்கத்தான் துன்பார் சுமப்பார்கள் சொல் அப்படின்னா ஆகவே பெரியபுராணவெல்லாம் சான்று இருக்குது நீ தன்னை தவம் செய்யும்போது பெரியவர் நினச்சிக்க வேண்டாம் என்று சொல்ல முடியும் ஓரின் உள்ளமே பாறின் மானுடர் ஏன்பம் ஒன்றில்லை என்பது பிரத்தியக்கமாக போர்களாதி துன்பிமையவரடைவதும் புகல நூல் உணர்ந்தாயே நேரிலா வரன் கழுதலான் மீசுக நிலை பிரிதிலையன்றே வீர சதத்தில் இப்போது காட்டு இங்க நம் திருவடி சாட்சியாக தவம் செய்கின்ற மனம் சொர்க்க இன்பத்தை கருதியவாறு நோக்கி மேல் கூறுகின்றது முன்பால தவம் செய்கிறோம் என்னை எல்லாரும் வழங்குகிறார்கள் என்று பெருமை ஆசைப்பட்டது அந்த பெருமை கூடாது என்று விளக்கம் சொன்ன பிறகு அது விவேகமானது இப்போது இந்த உலக பெருமை இல்லைன்னாலும் இனி சொர்க்காதி பதவிகள் ஆசை இருக்கு என்பது அதை பற்றி விளக்கம் கொள்கிறார் ஓரின் உள்ளமைய பாடின் மானுடன் முதலுள்ள அரு பிறப்போடும் சேரும் இன்பம் ஒன்று இல்லை என்பது பிரத்தியக்கமானவல்லா என்பது ரஞ்சமே உண்மையாக விசாரிக்கும் இடத்து மக்கள் முதல் தாவர மீறாயுள்ள அறுவகை பிறப்பினுள்ளும் பொருந்தாய்கிற சுகம் ஓர் அனுவலவாயினும் இன்றென்பது காட்சி பிரமாணமாக நீ அறியவில்லாயும் இந்த உலகத்தில் மனிதர்கள் அதன் பிறகு நடப்பன நீந்துவன நிற்பனை பரப்பனை உருவனை சொல்லக்கூடிய பிறப்பு இதெல்லாம் நேரடியாக பார்க்கலாம் துன்பங்கள் தான் அதன் பிறகு போர்களாதி துன்பிமையவர் அடைவதும் புகழ நூல் உணர்ந்தாயே என்பது அவதன்றிய சத்துருக்களோடு அமர் செய்தல் முதலியவற்றால் வரும் துன்பங்களை நியவர்கள் பொருந்துவதும் வேதாகமா சாத்திரங்கள் கூற அதை சத்தப்பிரமாணத்தால் அறிந்தனே என்று விவேகம் கூற இப்போது தேவலோகங்களில் நடக்கிற சமாச்சாரங்கள்லாம் இப்போ ராணித்து காசுகள் மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஏன்னா சத்தபரமானும் வெளிநாட்டில் நடக்கிற சமாச்சாரங்கள் பத்திரிகை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படி போல அதற்கு முதலிய அறுவகை பிறப்பிற்கும் மேலாய தேவ பிறப்பின்கண்ணும் இன்பம் இன்றென்றீர் இனித்தான் சுகமாவது யாதென்று கேட்பேன் உலோகத்திலேயும் இல்லை தேவலோகத்திலையும் இல்லைங்கிறீங்களே அவர் சுக வேறு எங்கே இருக்கு என்று மனம் கேட்க வரன் களலான் சுகநிலை பிரிதிலை அன்றே என்பது அதற்கு ஒருவாற்றாலும் உமை கூறுதற்ரிய சிவனது திருவடியே அல்லது பேரின்பம் பேரின்ப நிலை வேறு இன்று விவேகம் கூறியிருந்தவர் சிவருவானது திருவடி அடைந்தால் அன்று பேரன்பம் கிடைக்காது அதனால் அதை தவிர மற்ற பூலோகம் சொர்க்கலோகம் இனிமேல் எந்த லோகங்களில் போனாலும் அகம் கிடைக்காது என்று இந்த பொருள் உலக இவ்வளோக உயிர்கள் இடத்தில் இருக்கின்ற துன்பத்தையும் நேரடியாக பார்த்த பிறகு சாஸ்திரங்கள் பிரமாணத்தை கொண்டு மேல் வகையில் துன்பங்கள் இருக்கின்றன என்பது அறிகிறோம் என்று சொல்லி முடிச்சது பிறப்பும் இறப்பும் காமமும் நோயும் பயமும் முதலிய துன்பங்களை தேவர்கள் அடைதலில் போர்களாதி துன்பென்று கூறப்பட்டது அவர்களுக்கும் பிறப்பு இறப்பு காமம் நோயி பயம் ஆசை எல்லாம் இருக்குது என்பது துன்பு இமையவர் அடைவது என்ற சொல்லலே காட்டப்பட்டது அன்று என்பது அசைநிலை இதற்கு உதாரணம் பெருந்தரட்டில் ஒரு பாட்டு தீய அசுரார் பகையுண்டு செற்ற மார்வமிக உண்டு நோயுண்டனங்கனாருண்டு நோய்கற்கெல்லாம் தாயான காயமுண்டு கைதொழ வேண்டு நறுமுண்டு மாயுந்தன்மை உண்டானால் வானோர் கென்னை வளனுண்டேன் பகையுண்டு அசுரர்கள் தீய மக்கள் அவர்கள் தமோகோணம் ரஜகோணம் தான் மேலோங்க இருக்கக்கூடிய சத்துவன் இருக்கா அவங்ககிட்ட அந்த பகை தேவளுக்கு இருக்கின்றன அது இருக்குது செற்றம் ஆர்வம் மிக உண்டு அதாவது பயம் ஆசை மிகுதியாக அவங்ககிட்ட இருக்கு தேவையே இருக்குது அதோடு மட்டுமல்ல நோயும் உண்டு அவங்களுக்கு இப்போ நோய் இல்லைன்னு குமார் ஆகிய பெரிய வைத்தியர்கள் மூணு லோகங்கள் அவனை போட வைத்தியர்கள் அப்படிப்பட்ட வைத்தியர்கள் இருக்க தேவையில்லை அதனால நோய் உண்டு அணங்கனார் உண்டு காமிகாரன் செய்யக்கூடிய மன்மதனும் இருக்கான் நோய்க்கெல்லாம் தாயான காயம் உண்டு எல்லா நோய்களுக்கும் தோழ சீரம்தான் காரணம் இந்த உலகத்தில் இந்த சரீரம் தேவலோகத்தில் தேவ சீரம் அது தோள தோளசீரன் தான் அது காயம் சரீரம் இருக்குது கைத்தோட வேண்டுனரும் உண்டு அங்கேயும் உயர் உத்தாழ் கற்பிக்கப்படுகிறது மேலே உள்ளவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண தான் வேணும் கீழே உள்ளவர்களுக்கு நமஸ்காரம் ஏற்றுக்கணும் இப்படி உயர் தாழ்வு கற்பிக்கப்படுகிறது அது மட்டுமில்லை கர்ப்பத்தே மாயந்தன்மை உண்டானால் வானூருக்கு என்ன வரணும் இல்லை நமக்கு நூறாண்டு என்று ஒரு விதி வச்சிருக்காங்க இறையில் போனாலும் போகிறதான் அதே அவர்கள் கர்ப்பம் ஒரு கர்ப்பத்தில் முன் கர்ப்பத்திலே புண்ணியம் செய்த அந்த ஜீவர்கள் கர்ப்ப ஆரம்பத்தில் தேவனாக பிறந்து கர்ப்பம் முடியும் போது அவர்கள் அழிஞ்சு விடுவாங்க சேர்த்து போயிடுவாங்க அதான் ஆயில் அவரு அதன் பிறகு அடுத்த கலப்பத்தில் அங்கே அங்கே பிறகுன்னு சொல்ல முடியாது ஏன்னென்று சொன்னால் அது புண்ணியம் கடிக்கிற இடம் முடியும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறது வசதி இல்லை அதை மீண்டும் மனதனாக பிறகு அவர்களை ஆஜாவ தேவன் சொல்வார்கள் கரும்பத்தேவர்கள் இந்த கர்ப்பத்தில் புண்ணியம் செய்து மேல் நோக்கில போட்டு போகவாங்க அனுபவித்து புண்ணியம் சேர்ந்தவர் மீண்டும் இங்கே வந்துடுவாங்க இந்த கர்ப்பத்துக்கு வந்துடுவோம் ஒரு கர்ப்பம் என்பது ஆயிரம் சதுரிகம் கொண்டது அதுதான் ஒரு கர்ப்பம் அப்படிப்பட்ட ஆயிரம் சதுரிகம் முடிஞ்ச உடனே அவர்கள் மரணம் உண்டாங்க இடையிலே இடையிலையும் போவாங்க பெரும்பாலும் இருப்பாங்க சிறுபாலும் சேர்த்து போயிட்டுருந்தோம் அது சொல்ல முடியும் அதனால அப்போது அவர்களுக்கு மரணம் இருக்குது பிறப்பு மரணம் அவங்களுக்கு இருக்குது காலத்தாவது வித்தியாசம் இல்லையா மண்ணு எல்லோருக்கும் பொதுதான் என்ன சொல்லுவாங்க தீய வசுரார் பகை உண்டு செற்ற ஆர்வம் மிக உண்டு நோயுண்டனங்கனாருண்டு நோய்கற்கெல்லாம் தாயான காயமுண்டு கைதொழ வேண்டு நருவமுண்டு கற்பத்தேம் மாயுந்தன்மை உண்டானால் வானோர் கென்னை வளம் ஆனந்த திருட்லே ஒரு பாட்டில் போட்டிருக்காங்க தேவென்மானுளத்திற் துன்பம் திகழ்வது இப்பரிசே என்றால் ஆவகீழ் விலங்கு பக்கி ஆதி தாவரமற்றெல்லாம் ஓவிலா துன்பவெல்ல உளத்தலோர் அளவு முண்டோ பாவமாம் நிறையந்தனில் பழுது ஏற்பகரல் வேண்டாம் தேவின் மாரிடத்தில் துன்பம் திகழ்வது இப்பரிசு என்றால் தேவலோகத்திலும் மனிதலோகத்திலும் இந்த மாதிரி துன்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஆ ஆச்சரியம் ஆச்சரியம் கீழ் விலங்கு பக்கி ஆதி தாவரம் ஒற்றி எல்லாம் அதன் பிறகு மிருகங்கள் அதாவது நடப்பன நீந்துவன நிற்பனா பரப்பனா உருவனன்னு சொல்லக்கூடிய ஐவகை ஜீவல் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படி துக்கமனை அனுப்பிக்கிறாங்க அவர்கள் வாசனா பிரகாரம் போகிறது தான் அதற்கு மேலே சுதந்திரம் கிடையாது அவனுக்கு ஓவிலா துன்பம் வெள்ள துன்பம் வெள்ளத்து உழைத்தல் ஓர் அளவு உண்டோ அந்த ஓகாரம் இல்லைன்னு அர்த்தம் அதன் பிறகு பாவமாம் நிறையந்தனில் பழுது ஏற்பகரல் வேண்டாம் பாவியல் நரகத்துக்கு போகிறது அது துன்பம் பற்றி வண்ணிக்க முடியுமா கடுமையான துன்பம் அங்கே யாதனாசீரம் என்று சரீரம் கொடுப்பாருலாம் அது சரீரம் சூச்சும் சீரத்தில் மாட்டிக்க வேண்டிதான் மாட்டிக்கிட்டு செய்த பாவங்களுக்கு அங்கே தண்டனை கொடுப்பார்கள் கழுத்து அறுக்கிற மாதிரி அறுப்பார்கள் ஆனால் கழுத்து அறுபட்டு உள்ளாது கழுத்து அறுத்தால் எவ்வளவு துன்பம் துன்பத்தை அணிவிக்கணும் அதே போல அவர்கள் நெருப்புல போட்டு வாட்டுற மாதிரி வாட்டுவார்கள் நெருப்பு வெந்து போயிடாது நெருப்புல வெந்த துன்பம் எவ்வளவோ துன்பம் அணிவிப்பார்கள் இப்படி அந்த சரீரம் துன்ப சரீரம் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம் அதை பற்றி சொல்ல முடியுமா அப்படிலாம் துன்பம் இருக்கா அது யார் செய் போகிறது இடம் கொடும் பாவிகள் தான் சாமானிய மக்கள்லாம் போகிறாங்க சிறைச்சாலை நம்ம நாட்டில் வச்சுருக்காங்க அது யாரங்கே போகிறாங்க பெரிய குற்றவாளி தான் சிறைச்சாலு போவாங்க சாதாரண குற்றவாளிகளுக்கெல்லாம் இது அபராதம் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க குற்ற விழாத போகிறதே அப்படி போல் சிறு சிறு குற்றங்கள் செய்பவர்கள் அங்கே நரகத்துக்கு போகமாட்டார்கள் போனாலும் ஒன்றா நாளில் இருந்து வந்துடுவாங்க பெரும் குற்றங்கள் செய்தவர்கள் அங்கே பலகாலம் இருப்பார்கள் அதன் பிறகு மீண்டும் பிறந்தாலும் கூட அந்த பாவம் செய்யக்கூடிய சம்ஸ்காரத்தோடு தான் பிறப்பாங்களா ஒழிய புண்ணியம் செய்யும் சம்ஸ்காரங்கள் இருக்காது ஏன்னா வாசனை அதனால தான் அவர்கள் தீய காரியங்களே செய்யறது கொலை களவு கல்காமம் இதெல்லாம் மீதியாக செய்கிறாங்கள இப்படி நரகத்தின்னு வந்தவன்னு அர்த்தம் வாசனோடு வர்றாங்க வந்து மீண்டும் அந்த வாசனை பிறகு தான் போகிறாங்க அது எப்போ தேரும் ஏதோ ஒரு காலத்தில் தஞ்சத்தில் புண்ணியகர்ம விசேஷம் இருக்குமே ஆனால் அப்போ பிரார்த்தம் கொஞ்சம் சர்சகத்தை அவகாசம் கொடுக்கும் கொடுத்தா அப்போ திருந்து வாங்க வழி அது திறந்து மாட்டார்கள் ஆகவே இந்த உலகத்தில் பாவகர்மங்கள் மீதி உள்ளவர்கள் நரகம் என்றும் புண்ணியகரம் மீது உள்ள சொர்க்கம் என்றும் விசார கரமாக ரெண்டு கலந்துள்ள மனித ஜென்மம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆக எல்லா உலகங்களிலும் அயணுபுரிகளாக இருந்தாலும் துன்பம் அனுப்பிச்சுதான் இப்போ இன்பமே இல்லையா இன்ப இடையில செய்யும் அதெல்லாம் ஒரு இன்பமாக கருத முடியாது இப்போ எது இன்பம் எது சுகம் என்று சொன்னால் பகவான திருவடி அவருடைய உலகத்துக்கு போய் அவருடைய ஆட்சி கீழே இருந்த மண்ண இருக்கலாம் என்பது பதமூர்த்தியினுடைய கொள்கை அதுதான் ஆகவே நேரிலாக வரன் கதலான் மிகு சுகநிலை மிக சுகநிலை பெரிதலை என்று சொல்ல இது அந்த மனோபாவங்கள் அப்படி வாசன பிரகாரம் தான் போகும் அதனால தான் அவங்க அந்த இது செய்யறது காரணம் தான் திரும்ப திரும்ப அவங்க பாவம் செய்யறதா மனதை தூண்டுங்க இல்லையா புள்ளியும் செய்ய தூண்டாது ஏன் சஸ்கார பல விதமாக வியாக்கியானம் பண்ணி கொஞ்சமே செய்வாங்கன்னு குற்றம் செய்வதில் அந்த மனசு போக முடியும் நல்லா செய்ய மனசு போகாது ஏன் காரணம் என்னன்னா வாசனை பலம் தான் வாசனை பலம் இருக்கு நன்மை செய்வது நிறைய சொரத்துக்கு வந்தவங்க அர்த்தம் ஏன்னா அந்த வாசல் சுக வாசலே வர்றாங்க இப்போ சுகத்துக்கு ஏதுவானது எது ஒன்று பண்ணி பார்த்தா புண்ணிக்காரம் செய்யணும்னு தெரியுது அவங்களுக்கு புண்ணியம் செய்வாங்க புண்ணியத்துக்கு விருப்பம்டாங்க விருப்பம் தெரியும் அப்படி எனக்கு நீ ஒரு துணை பிறப்பதியரமும் கேடும் ஒன்றலால் வியாதியாதிகளினால் செறி துயரமோ மோர்ந்தோர்ந்து என்று மேல் பவ கஞ்சிலை நஞ்சமே இன்ப வீடது வென்றேன் இன்று நின்றழுதிலை தொழுதிலை சிவநேசர்தாள் பூசித்தேன் வைரசவத்தில் இங்கனம் கூறிய உபதேச மொழிகளை அர்த்தாங்கீகாரமாக உள்கொண்டு பிரபஞ்சத்தில் மிகவும் ஓர்ப்பு பெறவாமல் என்ற மனத்தை பார்த்து மேற்கூறுகின்றது இதுவரைக்கும் புறப்பட்டு சொல்லி அகப்பட்டு நீக்குவதையும் நீக்குவதையும் சொன்னார் அப்படி சொல்லும்போது அந்த மனமானது பெருமையை நாடி இருந்தது அதுவும் நாடப்படாது என்று சொன்ன பிறகு பிறகு பட்டுவதற்கு ஒரு வேறு எதுக்க இல்லையே என்று நினைத்தது இந்த உலகமானது துக்கம் என்றும் இது பிறப்பிறப்பு உடையதென்றும் போர்களாதிய துன்பமேர் அதாவது இந்த உலகத்தில் மட்டுமல்ல மேலும் அங்கிலும் தேவர்கள் போர்கள் முதலான விழாத்தினரும் அடைகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது அப்படி சொல்லிகூட அந்த மனமானது பூர்ணமாக அங்காரம் பண்ணிக்கல அது மௌனமாக இருந்த காரணத்தினால மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அன்றக்கு நீ ஒருதுணே என்பது பிறப்பு துன்பம் என்றும் வீடு இன்பம் என்றும் உனக்கு நானா உபாயங்கிறனாலும் யாம் அறிவித்தும் நீ அப்பிறப்பினை நீக்கி வீட்டினை அடைவதற்கு ஏதுவாய தவத்தினை விரைந்து செய்யாது தாமசம் பண்ணுகின்றன அவலில் எனக்கு நீ ஒப்பற்ற துணை அன்று என்று வேகம் கூற அன்றெனக்கு நீ ஒரு துணை நீ ஒரு துணை எனக்கு இல்லை நீ சமானமில்லாத சுணையல்ல சரியான துணை அல்ல ஏன் நீ எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்க மாட்டேங்கிறிய அப்புறம் என்ன பண்ணுறது என்று வேகம் சொன்னது அதற்கு பதில் நீர் விடுக்கச் சொன்ன பற்றுக்கள் யாவும் எடுத்தேன் தவமும் செய்கின்றேன் நீர் இன்னும் கூறியவாறு கேட்க விற்கின்றேன் இங்கனம் இருந்த எண்ணெய் அங்கனும் கூறியது எண்ணெய் என்று மனம் கேட்பார் இதெல்லாம் அர்த்தங்களை வலியுறுத்திக்கிறது துக்கி நிற்கிற கேள்வி பதில் எல்லாத்தும் ஒரே சொல்ல சாமர்த்தியம் பிறப்பு இறப்பு அது துயரமும் கேடும் திண்டல் உண்டலால் வியாதி ஆதிகளினால் சிறிது இயரமும் ஓர்ந்து ஓர்ந்து என்றும் இயல்பவா கஞ்சிலே நஞ்சமே இந்த ஏழ் பிறப்பு தேவர் மனிதர் நடப்பன நீந்தவனு இருப்பனா பரப்பனா ஊர்வன்னு சொல்லக்கூடிய எழுவை பிறப்பு மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும் கோடி ஜென்மம் எடுத்தோன்னு சொல்ல முடியாது அத்தனை கோடி ஜென்மம் எடுத்துகிட்டு இருக்கும் ஆனாலும் அந்த விசாரணை இல்லாதனால தெரியதில்லை துன்பம் மட்டும் அனுப்பிதான் இருக்கும் மறந்துவதெல்லாம் மறைப்பு சேத்தினாலே சரி மறைக்க வச்சுருக்கார் இந்த பிறப்பில் நமக்கு சுகம் இருக்கான்னு சொன்னாக்கா ஓரளவுக்கு புண்ணிய சேத்தினால் இருக்கலாம் பெரும்பாலும் கிடையாதுன்னு சொல்லப்படுது ஏதாவது சொன்னால் திண்டல் ஒன்றலால் வியாதி ஆதிரினால் குடும்பால் ஏற்படுறதுனாலும் அதன் காரணமாக வரக்கூடிய வியாதிகளினாலேயும் துன்பம் மிகத்தான் செய்கிறது அதனை விசாரித்து இந்த பிறப்புக்கு பயப்பட அல்லவா பயப்பட மாட்டேங்கிறியே என்று சொன்ன அது எப்படி கேட்டால் பிறப்பிற்காசியப்பை உறுத்தல் முதலிய ஐந்து நாள் வருகின்ற துன்பத்தை இறப்பில் அத்துன்பத்தின் நன்மடங்காகிய துன்பத்தோடு வருகிற நாசத்தையும் இவற்றிற்கு இடையாயுள்ள திதிக்கன் அருந்தல் பொருந்தல்களாலும் நோய் முதலியவற்றாலும் விளையாடுகின்ற துன்பங்களையும் இடைவிடாது எக்காலமும் ஆராய்ந்து அவ்வழுவகை பிறப்பினால் நெஞ்சமே நீ பயந்தாயில்லை அப்படின்னா விசாரித்தாக பயம் வரும் விசாரிக்கிறதில்லை பயமில்லை இப்போ நல்லதானே பயமில்லைன்னா அப்படின்னு சொன்னால் நீங்கள் விசாரிக்கலாம் அது வர்றது வரதான்னு தெரியுது விசாரிது எதுக்கு இனிமேல வராமல் தடுக்கிறது தான் விசாரம் பண்ண சொன்னாங்க வரது தழ தடுக்க முடியாது இனி மேற்கொண்டு வழி பண்ணிக்கலாம் நல்ல வழியாக விசாரம் பண்ணாமல் இருந்தால் மீண்டும் தொடர்ந்து அது தான் இருக்கும் அதனால் விசாரம் பண்ணணும் சொல்லப்படுது இன்ப வீடு எதுவென்றே நின்று நின்று அழுதில்லை தொழுதில்லை சிவனேஸ்வரர் தாழ் பூசித்தே என்பது அகுதன்றி அப்பிறப்பு துன்பங்களை நீக்குதல் செய்யும் சிவனது திருவழிக்கு நேயராகிய அடியாரது திருவடிகளை அறிச்சித்து வணங்கின வணங்கின இல்லை இன்ப வீடாவது யாதென்று அவர்களை கேட்டு நின்று நின்று அழுதாயில்லை அகலின் யாம் கூறியவாறு நீ கேட்டது என்னை என்று விவேகம் கூறிற்று என்றவாறு அதனால் நீ சிவனேஸ்வர்தால் சேரல அவர்களை வீட்டின் முன் எப்படி இருக்கும் அது வழி என்ன என்று கேட்டாயும் இல்லை அப்போ நீ சொல்கிறபடி கேட்குறீன்னு சொல்கிறியே சரியில்லையே என்று விவேகம் எடுத்து விளக்கம் சொன்னது இப்போ விசேஷிகள் வியாதி ஆதியினால் செறி துயரம் என்றமையால் அருந்தல் பொருந்தற்கு ஏதுவாகிய திரவியம் தேடுதல் அதனை பாதுகாத்தல் நரை திரை முதலியவற்றால் வரும் துன்பமும் என்கிறான் இந்த துன்பத்தை பொருள் சொல்லும்போது வியாதி ஆதி ஆய் சொன்னதுனால எல்லாம் சேர்த்துக்கணும் அருந்தல் பொருந்தல்னால் துன்பம் உண்டு ம் சாப்பிட்றதுலேயும் துன்பம்தான் நல்லதாக இருக்குதுன்னு சொல்கிறோம் கூட போயிட்டால் துன்பம் தான் படுத்து கிடைக்கல என்னாலும் துன்பம் தான் கிடைச்சாலும் துன்பம் தான் அதற்கு திரவியம் துன்பம் இருக்குது பணம் தேடுறது அது கஷ்டந்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரார்த்தம் இருக்குது பிரார்த்தம் எடுத்தாலும் பொருள் தேடுறாங்க தேடும்போது சிரமம் இருக்குது தான் செல் பல்வேறு துன்பங்களுக்கு இடையில் தான் பொருள் ஈட்ட வேண்டியிருக்கு இன்னல் தரும் பொருள் ஈட்டுதலும் துன்பம் வேண்டாம் அப்புறம் நரை திரை மூப்பு முதலியவற்றால் வரும் துன்பமும் கொள்கை திரை மூப்பு இதெல்லாம் வரும்போது முன்ன மாதிரி சாமர்த்தியமாக செயல்பட முடியாது அப்போது துக்கம் ஏற்படும் சைரதுக்கம் மனசு துக்கம் எல்லாமே தான் செய்யும் என்று விளக்கம் சொன்ன பிறகு இந்த கருப்பத்தில் வரக்கூடிய ஐந்து துன்பங்களை பற்றி வளர்க்குறார் அது என்ன கருப்பாசியப்பை உறுத்தல் அதில் ஜலம் ஊரித்தல் உதிராகினால் வேவுதல் விசூத வாயு முறித்து தள்ளுதல் யோனித்து வாரத்தால் நெருக்குண்டல் ஆகிய இவை ஐந்தும் இன்று இந்த அஞ்சும் குழந்தையை ஆரம்ப அதாவது உற்பத்தியானதுலேருந்து இந்த ஐந்து துன்பங்கள் அனுபவிச்சு தான் குழந்தை வெளி வருதுன்னு அப்படி துன்பமெல்லாம் இருந்தால் மறந்தே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மறந்து தான் போச்சு ஆனாலும் விசாரதிஷ்டிக்கு இருக்குதான் செய்ல ஒரு குழந்தைக்கு ஐந்து வயது வரைக்கும் நடந்த செய்கைகள் எதுவுமே ஞாபகம் போயிருக்காது பள்ளிக்கூடத்தில் சேர்த்துன போகிறாங்க ஒன்றாம் கூட சரியாக ஞாபகம் வராது ஏதாவது பள்ளியில் போன மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதன் பிறகு மேலும் பரவாயில்லை தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அது கூட எல்லாமே இருக்காது மறந்துடும் இந்த பாடங்களில் கூட எல்லாம் இருக்காது ஓலகு தான் இருக்கும் இப்படியாக வர வர படித்த பாடங்கள்லாம் ஞாபகம் இருக்காது செய்திகள் முழுமையும் ஞாபகம் இருக்காது இது முக்கியமான செய்தி இருக்க முடியும் அப்போ எத்தனை மறந்துடுறோம் பாருங்கள் மறத்த என்ன செய்கிறோம் ஆனால் நடக்கலாம் விஷயமா நடந்த விஷயம்தான் மறந்துடும் அது மறந்தது சுபாவம் அந்த மனிதனுடைய சுபாவம் அதோடு கிரைக்கும் சாமர்த்தியமும் இருக்கிறது இல்லை ஐந்து வயது வரைக்கும் அந்த கிரைக்கும் சாமர்த்தியம் கிடையாது அந்த பதிவுத்தன்மை குறைவு அதுக்கு மேலே வந்து வர வர தான் கொஞ்சம் கொஞ்சம் வறட்சி அடைகிறது வறட்சியை பதிவுத்தன்மையை கூட்டுது அதோடு முழுமையாக கூட்ட முடியல அதன் பிறகு நாம் பலிபுரப்படியும் பாடங்கள் மரணம் மன்றம் செய்கிறோம் எல்லா பாடங்களும் மனசில் தங்கிறதும் இல்லை சில தங்கம் சில தங்கம் சில பேர்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கும் நூற்று நூறு இருக்கிறது இல்லை ஓரளவுக்கு இருக்கும் நானும் தான் காரணம் என்ன மறைப்பு சக்தி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது அது சதீரத்தில் சரியல்பாடு அப்படி இருக்கிறதுனால இந்த மறைப்பானது ஐந்து வருஷம் வரைக்குமே நமக்கு இல்லை இருந்தாலும் அஞ்சு வருஷம் விளையாட்டு அழுகைகள் தொழுகைகள் சாப்பிடுறது ஒரு ரெண்டு பேர் நடந்தா ஏன்னா இப்போது அடுத்த குழந்தைகளை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இது போல் நாமும் இருந்தோம் என்று திட்டம் போட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கருப்பாசியப் பயிர் வரக்கூடிய ஐந்து துன்பங்களையும் பற்றியும் யுக்தினால் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த துன்பத்தை பற்றி விசாரிக்கலாம் இதை உதாரண பாட்டால் வளர்க்குறார் இதற்கு ஒரு பாட்டு ஒன்று இந்த பாட்டுக்கு முதல் பாட்டு ஒன்று உண்டு கருப்பத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எல்லா ஞாபகம் ஆட கொடுக்குறாராம் அப்படி கொடுத்தாலும் கூட பிறந்த பிறகு அது மறந்துறதுக்கு காரணம்னு சொல்கிற இது இறந்தே முனமே இனி பிறப்போமென்றும் இந்த முறையினிய பிறந்த பொழுதே பெருமையுடைய பின்ஞகனை அறிந்தே அவள பிற பிறப்பை அறுத்து விடுவோம் அவன் அருளால் செறிந்தே குரவன் திருவடியை இழந்த வேதாகமம் திருண்டே என்று அந்த குழந்தை நினைச்சிக்கிட்டு இருக்கான் சிவரம் தெரிந்து எடுத்து பாட்ட பாடல்கள் தான் முனமே இறந்தே இனி பிறப்போம் என்றும் இந்த முறை இனி யாம் பிறந்த பொழுதே பிறவாத பெருமையுடைய பிஞ்சுகனை அறிந்தே அவள பிறப்பிறை பிறப்பிறப்பை அறுத்தி விடுவோம் என்று நினைக்குதான் அது அந்த குழந்தை சரி முன்னே பிறந்தோம் முத்திய அலையில் இனிமேலாவது பிறந்து இந்த பிரபாத பிஞ்சங்களாக ஜடாபா ஜடாதாரியாக இருக்கின்ற சிவருமானை நாம் உபாசனை செய்து துருவடைந்து எப்படியாவது பிறப்பிறப்பை போக்கிக்கொள்வோமே என்று அது நினைக்குதான் அறிந்தே அவளை பிறப்பிறப்பை அறுத்து விடுவோம் அவன் ஒருளால் செருந்திய குரவன் திருவளியை திகழ்ந்த வேதாகமன் திருவிழி வேதாகமத்தினால் தெளிந்து விசாரித்து குரவன் திருவளியை நாம் அடைந்து பொருந்து அவன் அருளாலே பிறப்பிறப்பை அறுப்பு அறுத்து விடுவோம் எழுதி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மனசானது அடுத்தபாடு சொல்கிறார் என்று எண்ணி இருக்கும் உயிர் விழற்பட்டழியும் எழில் வரை கீழ் என்று இப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கிற குழந்தையானது அது பிறக்கிற சமயத்தில் அது வைத்துக் கொள்ளிருக்கிற சமயத்தில் என்ன கஷ்டப்படுதுன்னு சொன்னார் உயிர் இடர்பட்டு அழியும் எழில்வரை கீழ் ஒன்றும் ஒருவன் அணை போல கருப்பாசியப்பை உற்சலான் மன்ற உதவி மறிந்தாழ்வான் வருத்தம் என்ன வருந்திடும் நின்ற கருப்பாசையா உதக வெள்ளம் உள்ள நிறைந்தே நிறைய அடைந்தார் உன்னை சொன்ன மாதிரி இனி பிறப்போம் குருவி அடைவோம் சிவன் அருளாலே ஞானத்தை பெறுவோம் என்று எண்ணி இருந்திருக்கு என்று எண்ணி நினைச்சுட்டுறான் இருக்கும் உயிர் ஜீவனானவன் இடர்பட்டு அழியும் அப்படி துக்கப்பட்டு இருக்கும் எழில் வரைக்கீழ் ஒன்றும் ஒருவன் தனிப்போல் பெரிய மலை அழகான மழை கீழே ஒருத்தர் இருந்தான் எப்படி இருக்கும் அப்படி போல கருப்பாசியப்பை உறுத்துதலாம் இந்த கருப்பாசு உருத்து எப்படி இருக்குன்னா ஒரு மலை அடியில் தங்கியிருக்கு அமுதமாக இருக்கும் அது அதான் சொல்லலாம் கருப்பாசு உருத்தது ஏன்னா கருப்பையே குழந்தை பெருசாகதான் விழிஞ்சிக்கிட்டு போகணும் பெரிய வெறிய நெருக்கமாக இருக்கும் அப்போது மழையே இல்லை இடிகளை மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குமா எழில் வரை கீழ் ஒன்றும் பொருந்தி இருக்கின்ற ஒருவன் போல கருப்பாசுவை உறுத்துதெல்லாம் அதன் அது மட்டும் இல்லை மன்ற உதவி மருந்தாழ்வான் வருத்தம் என்ன வருந்திடும் இந்த வருத்தத்துக்கு எப்படி என்னென்னா சமுத்திரம் உதவி என்ன சமுத்திரம் நிலையான சமுத்திரம் மன்றான்னு அதில் ஒரு ஷாக்கில் போட்டு கட்டி ஒரு அமுக்கம் எப்படி இருக்கும் அந்த ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட துன்ப அந்த குழந்தை மன்ற உதவி மருந்தாழ்வான் வருத்தம் என்ன வருந்திடும் நின்ற கருப்பாசைய உதவி வெள்ளம் கொள்ள நிறைய எழுந்தேன் இருக்கிறதுனால அந்த கருப்பாசையப்பை உறுத்தும் போது அதுக்கு தன்னுடைய சிந்தனை எல்லாம் மறந்து போதும் இந்த குழந்தை முன்ன நினச்சிக்கிட்டு இருந்தது பிறந்தோம் ஞானம் அடைவோம்னு மறந்து மறந்து போயிடணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தாலும் இன்னும் மறக்கவேனு என்றும் அங்கி அங்கியதனிற்றங்கோமயத்த கும்பத்தில் தபனம் தங்கும் ஒருவன் தபனம் போர் தபனமேதும் தாயுதரத் அழையசூசியதனாலாக பங்கீத்திடவே படுமிடரின் இருநார்குனிதம் பட்டழுங்கும் மில்லு சொல்லார் அங்கி எதனில் தங்கியிடும் அயோமயத்த கும்பத்தில் நெருப்பு அடுப்பில அடியில எரிது ஐயோமையா கும்பணா ஐயோன்னா இரும்பு இரும்பு நாள் செய் கடாரம் இருக்குது அதில் போட்டு சாமானை போட்டு வறுக்குறாங்கல்ல என்ன பண்ணுங்கள் அப்படி போல் அது உதராக்கினால் வேதர் திரும்ப அப்படி இருக்காங்க வளர்ந்துச்சு அக்னி தாயினுடைய உதராக்கினி ஜீரணசக்தி செய்ய அக்னி இருக்க அது வேக வேக வைக்கலாம் தங்கும் ஒருவன் தபனம் போல் உஷ்ணம் போல் துக்கத்தை கொடுக்கும் தாயுதரத்து அங்கி சொல்லவே சூசி அதனால் அதோடு புளிப்புகள் உப்பு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம்னால் உப்பு ஊசி கொத்திரமாக இருக்குமா அந்த கற்பாப்பை அது குழந்தைக்கும் சூசி அதனால் ஆகத்தை பங்கேற்றிடவே படுமிடரின் இருநாறு குணிதம் பற்றணும் இந்த கர்ப்பாசப்பை உறுத்துதல் குதிராட்டினால் வேவதில் இருக்கும்போது இந்த புளிப்பு காரத்தினாலே ஊசி குத்திரமாக இருக்கும் அது ரெண்டு ரெண்டு மடங்கு எட்டு ரெண்டு பொங்கன்னா எட்டு மடங்கு துணம்படுத்துமா அவ்வளோ துணைப்படுத்துமா என்றும் என் அடுத்த பாட சொல்றார் கருப்பாசியமமே கட்ட மத அதில் அதிகம் கடுங்காலம் முறிக்க மிகவும் மோகமுற கருப்பாசியமே கட்டமத அதனில் அதிகம் கடுங்காலும் ஒக்க மிகவும் மோகம் ஒரு முன்னை உணர்வு மண்ணிலையே மறிக்கவாலை கரும்பெனவே யோனி வழியின் வழிதொளைய நெருக்கப்பட்டு நிலவிசையே தோன்றும் உயிர்வோன் நிலையுடனே கருப்பாசியமே கட்டமதம் அந்த கருப்பில் இருக்கிறதே மிக கஷ்டம் அதனில் அதுக்கு மேலே அதிகம் இருக்க துக்கம் என்ன துக்கம் கடுங்காலும் முறிக்க மிகவும் மோகமுறை கடுங்கால்னா கொடிய காற்று காலெண்ண காற்று அந்த பிரசோத வாயுன்னு பெறதுக்கு அந்த காற்றானது பல பரிசு சமயம் திருப்பி அது எப்படி இருக்குமா மழையின் குச்சி நின்றானே கமத்தினை எப்படிமா தேழத்தரலாம் அப்படி இருக்குமா மறிக்க அது மீ மீண்டும் அந்த அந்த ஆலை கரும்பெனவே யோனி வழியின் வழி தொலைய அது தள்ளும்போது சின்ன துவாரமாகிய யோனி வழியிலே வெளி வர வேண்டியிருக்கு கரும்பு சின்ன துவாரத்தில் விட்டு ஆலை கரும்புல போட்டு கசக்கிறாங்க சார் சக்கவேராக போகுதில்லை அப்படி போல யோனி துவாரத்திலிருந்து வெளி வரும்போது வழி தொலைய என்ன சாமர்த்தியம் இதெல்லாம் மறந்தே போதும் மறக்க நெருக்கப்பட்டு நிலைமை செய்ய தோன்றும் உயிர் ஊர்நிலையுடனே இந்த உயிரானது பிணமாக அதனால தான் குழந்த பிறந்த பிறகு அழுகுணும் சொல்லுவாங்க அதனால் ஊசி போடுவாங்களாம் அதுதான் பிறக்கிறது நெருக்கத்தை தாங்காமல் பிற செத்து போயிடுவான் செத்து போனோம் அப்புறம் செத்து போன பிறகு அது விஷ்ணு மாதனால் மறைக்கப்பட்டு அப்புறம் மீண்டும் உயிர் பெறு அப்படி பெறாமல் போச்சு நான் பிணம் தான் அது கொண்டு போய் கொஞ்சம் சுடுகாடு கொண்டு ஆகவே இந்த துன்பங்களை அது குழந்தை கர்ப்பத்தில் இருந்து வெளி வர்ற வரைக்கும் இத்தனை துன்பம் இருக்கின்றன அதான் முன்னால் சொன்னது கருப்பாசுவை உறுத்தல் அது ஜலம் போரித்தல் உதிராகி நாள் வேவுதல் பிரசோத வாய் முறுத்தி தள்ளுதல் இவன திவாரத்தான் இருக்கொண்டல் அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு துன்பமும் அது திஷ்டாந்த கொடுக்குறார் கருப்பாசிரிய உளுத்தல் எப்படி இருக்கு ஷாக்கில் போட்டு சமுத்திரத்தில் அழுத்த இருக்கான் அவ்வளோ துன்பம் முதலாக்நாய் வேதல் எப்படி இருக்குது இரும்பு கலாரத்தில் போய் வறுத்த எப்படி இருக்கும் ஒரு மனுஷன அப்படி போல் துன்பம் இருக்கு அப்புறம் முதலாக்நாள் வேவுதல் பிரிஷது வாய் தள்ளுதல் அது ஜலம் அதனால் அந்த சுற்றி இருக்கின்ற கருப்பையில் ஜலமெல்லாம் சேர்ந்ததுனால சமுதிரத்தில் அம அழுத்தமாக இருக்கும் அப்புறம் பிரசோத வாயை முறித்து தள்ளுதல் அதாவது மலையில் உச்சியில் இருந்தவனே கீழே தள்ளுற மாதிரி இருக்குமா அதே நம்ப யோனஞ்சி வாரத்தில் நெருக்கொண்டல் அதேப்படி கரும்பு ஆலையில் கரும்பு போட்டு கஷக்கரமாக இருக்கும் என்று ஐந்து துன்பங்கள் அந்த திருஷ்டாக சொல்லப்பட்டுருங்க ஆகவே இந்த ஐந்து துன்பங்களை அடைந்து தான் குழந்தை எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன அது மறந்துடுது மறந்த பிறகு சுருதி யுக்தினால் தெரிஞ்சவடைய அனுபவம் ஞாபகம் இல்லைன்னால்கூட சுருதிக்கு பரமாறுத்தனால அங்கீகாரம் பண்ணிக்கணும் என்பது கருத்து அதன் பிறகு இப்பிறப்பின் என் மடங்கு ஆகிய துன்பத்தோடு ஒரு நாசத்திற்கு உதாரணம் இது ஐந்து துன்பம் எட்டு துன்பமாக மரணமடைகிற காலத்தில் அது போய் சொல்லுறேன் பெருந்திட்டு ஒரு பாட்டு பரணமாகிய பெண்டிரும் சுற்றமும் பண்டுதங்கையேற்றந்த இரடமானவை கொண்டிடவிவரை வெட்டி எம்பிடாதிவனே மரண வேதனையாவரால் அறியலாம் மயங்கையாய் புலனந்த கருணம் யாவையும் கலங்கிட வருந்துயர் கடவுளே அறிகிருப்பான் பரணமாகிய பெண்டிரும் சுற்றமும் நமக்கெல்லாம் பாதுகாப்பாக மனை மக்கள்லாம் இருக்காங்க இதுவரைக்கும் இருப்பாங்கன்னு சொன்னால் பண்டிதம் கையிற்று இளமானவை கொண்டுட உன் ஜென்மங்களில் எதுவரை கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்க கொடுத்துருவாங்க நாம் இது வரைக்கும் வாங்கியிருக்கோம் அவங்க கொடுத்துடணும் இப்படி வர செலவு நேராச்சின்னு சொன்னாக்கா அவர் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா இரணமானவை கடன் இரணமான கடன் திருணம் திருணா சம்பந்தம்னு சொல்லுவாங்க இவரை விட்டு இயம்பிடாது இவன் ஏகம் சொல்லிக்காமே போயிடுமா இருக்க சொல்கிறது நேரமே அது சொல்லிட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிறானா திடீர் போயிடலாம் இவரை விட்டு இயம்பிடாது இவன் ஏகம் அந்த சமயத்தில் மரண யாரால் அறியலாம் அந்த பாசக்காய் போட்டு இழுக்கும்போது அந்த மரண வேதனை சொல்ல முடியாது ஏன்னால் சொல்கிறதுக்கு இங்கே இந்தப்போ வந்தாலும் சொல்கிறதுக்கு அப்படியே போகிறது தானே சொல்ல முடியாது அறியலாம் மயங்கி ஐம்புலன் அந்த கரணம் யாவையும் கலங்கிட மயக்கம் ஏற்படுது அந்த கரணம் கலங்கி போகுது அது சமயத்தில் வரக்கூடிய திரும்பமானது கடவுளையே அறியிருப்பான் கடவுள் தெரியும் நமக்கு தெரியாது சொல்ல முடியாது என சிரி வந்தாலும் சொல்றேன் அப்படி போறதாலும் சொல்ல முடியும் என்று எட்டு மடங்கு மரண வேதனை என்று சொல்லி முடிகிறார் இன்னும் சொல்றார் வஞ்சிடு மரண துன்பம் மரித்துறை செய்ய வந்திடுவோம் மரணத்தின்போ மதித்துறை செய்யப்போமோ நமதுவர்கள் வந்து நிற்கிறாங்க வரையாங்கிறாங்க இருங்க சொல்லிவிட்டு வர கொஞ்சம் வேலை இருக்குன்னாங்க வேலை முடியாதுங்கிறாங்க மதித்துறை செய்யப்போமோ நடக்குமா நடக்காது அப்போ எப்படி இருக்கும் உந்தி மேல் ஐயம்பித்தும் உணர்வோடு பொறிகளங்கி அதாவது தொப்பிலிருந்து ஐயம்பித்தும் சிலத்தமும் பித்தமும் தூ தூக்கலாம் இருக்கும் அதன் பிறகு உணர்வோடு பொறிகளங்கி இந்த அந்த கணத்தில் உள்ள எண்ணம் கலங்கி போயிடும் பொறிகள் எல்லாம் தடுமாடும் அதை சொல்லுவா எத்தனை பேர் சொல்லுங்க மூணு அப்புறம் காட்டினா ம் சொல்ல தெரியல அப்படி கலங்கி போயிச்சிடலாம் பொறிகளங்கி நல்லா கலங்கி போயிடும் உணர்வோடு ஒரிகலங்கி நந்திடாக இருளே மூடி குறையாத இருள் அப்படி வந்துடுது நான் உலர்ந்து என்னே நாக்கெல்லாம் வண்டு போதும் கொஞ்சம் பால் ஊற்றுவாங்க சமயத்தில் அழுதுவான் பண்டு போச்சு இல்லை பால் ஊற்றுப்பா அப்படிப்பா இல்லை தனியாக ஊற்று என்ன பண்ணுறது நான் உலர்ந்து அதாவது கா அந்த காஞ்சி போன பிறகு என்ன ஆச்சரியம் இந்த மா இறப்பில் இந்த பெரிய மரணத்தில் துன்பம் எப்படி இருக்கு பவத் துன்பத்து என் மடங்கு பிரகடத்தமத்தில் வந்த துன்பத்தில் எட்டு மடங்குலவா இருக்கும் என்று இஃபினால் சொல்றது அப்படியே இந்த மகன் திரும்பி வந்து எட்டு மடங்குன்னு சொல்ல முடியாது ஆகவே எட்டு மடங்குன்னு சொல்லி முடிச்சு அதன் பிறகு ஆனந்திலிருந்து அவர் பாட்டு போட்டிருக்கார் கருவிடையும் துன்பமும் நிலத்தின் கண்ணூர் ஏற்கொள்ளிய மறு உன் துயரும் நரை திரை எய்தி வருந்திடும் துன்பமும் கூற்றால் உருவினை உருவம் துன்பமும் மீட்டும் கருக்குழி ஒன்றுரு துயரும் வெறுவர வெண்ணி என்ப வீடதனை மேவ நான் உணர்தலே வேண்டும் இதுவரை சொன்னதனால என்ன செய்யணும் விசாரம் பண்ணணும் விசாரத்தினால் அறியக்கூடியதொழிய இது வந்து பிரச்சபிரமாணமாக சொல்ல முடியாது அனுபவிச்சதுதான் இருந்தாலும் பிரச்சனை பிரமணம் ஆகாது சுருதி யுக்தி அனுபவம் முன்னே நடந்து போச்சு மறந்து போச்சு அதனால் நீ விசாரம் பண்ணுங்க கருவிடை அழுந்தும் துன்பமும் உன்ன சொல்லப்பட்ட கருப்பாசை உருத்தல் ஜலம் பொரித்தல் பிரசூத வாயில முடித்து தள்ளுதல் விழுத்தி வார்த்தை நெருக்குண்டல் என்று சொல்லக்கூடிய ஐந்து வித துன்பமும் நிலத்தின் கண்ணூரேற்கொடிய வெண்ணோயான் பிறந்த பிறகு வாருங்கள் சில பேர் திராவி வந்து சேர்த்த போகுது சில பிள்ளைகள் இப்போ கர்ப்பத்திலிருந்தே வியாதி ஆரம்பம் அடிச்ச வரைக்கும் தொண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது அப்புறம் ஆரந்த மனிசாரம் நடக்கும் மறுவெண்துயரும் நிறை திரை எய்தி நரைச்சி போச்சு திரை சுருக்கம் இதெல்லாம் வயசான காலத்தில் வர்றது வருந்திழும் துன்பமும் கூற்றால் அப்புறம் எவன் வந்து உருவினை உருவம் துன்பமும் என்ன பண்ணுவாங்க இந்த சோழ செயல் தெரிஞ்சு வச்சு வந்து பிரிப்பாங்க பிரிக்கும் எப்படி ஆட்டை வெண்ண வெட்டின பிறகு தோல் உரிப்பாங்க அப்படி உரிக்கும்போது அந்த தோல் தனியாக வந்தாலும் ஆடு செத்துமான தனியாக இருக்கும் அது உடலிருந்தே துணி துடிக்கும் அப்படி போல் இங்கே இந்த சூழ்சேகரத்துக்கும் சோழ செய்கிறதுக்கும் உள்ள சம்மந்தத்தை பிரிப்பாங்க பிரிக்கும்போது அவ்வளோ துன்பம் ஏற்படும் ஆகவே மரு வெண்துயரும் சொன்ன பிறகு நிறைய தெரிய எய்தி வருந்த இனும் துன்பமும் கூற்றால் உருவினை உருவம் துன்பமும் அது அதோடு போச்சால் மீண்டும் கருக்குழி ஒன்று துயரம் மீண்டும் பிறக்கும்போது மீ பழையப்படி கருத்துன்பம் அஞ்சு துன்பம் வந்துடும் இதெல்லாம் சிந்தனை பண்ணி வெறுவு வர பயம் உண்டாகும்படி எண்ணி இப்போ என்ன செய்யணும் இன்ப வீடு அதனை மேவ இதற்கெல்லாம் மாதுலாக இருக்கின்ற சுகமே வடிவாயிருக்க முத்தியை பொருந்த நன்கு நடுதலே வேண்டும் நன்றாக விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத் தவிர வேறு வழி கிடையாது என்று ஆனந்திரில் சொல்லி முடிக்கிறார் இதுவரைக்கும் இந்த பிறப்பு துன்பமும் இறப்பு துன்பத்தை பற்றி வாழை நடந்தது இதன் பிறகு வீட்டு இன்பத்தை பற்றி அணி இன்னும் தேடவில்லையே சூரியாறு கூடவில்லையே என்றெல்லாம் விவேகம் சொன்னி உதாரணிப்போம் நின்று நின்று அழுதிலை என்பதற்கு உதாரணம் திருவாசகம் பாடுகின்றிலை கூத்துணையான் கலர்கன் பிள்ளை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணியிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமில்லை துணையிலே பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலரில்லை செய்வதொன்றியே நீங் மாணிக சொல்கிறார் மனதை பார்த்து அவடுகின்ற கூத்துடையான் கலனுக்கு அன்பில்லை கூத்துடையான் கலன் நட ராஜப்பெருமா இருக்காரு அவளத்தில் பக்தி கிடையாது உனக்கு அவர் முன்னிலையில் நீ ஆட மாட்டேங்கிறாய் அன்பில்லை என்புருகி பாடுகின்றில்லை பாடுறது என்ன சினிமா பாட்டு மாதிரி ராகம் போல் பாடுறவுடைய உருக்கமான பாட்டாக இல்லை எல்லும் உருக மாட்டேங்குது பதைப்பதும் செய்யலை அதனால் மனம் பதைக்கவில்லை உடம்பு நடுங்கவில்லை ஓதுவார்கள் பாடுற மாதிரியா பாடுறியா நீ ஓதுவார்கள் வைத்தி உடம்புக்காக பாடுறாங்க நீ முத்தி வடகில் ஆசை பண்ணணும் அதுக்கு என்னென்ன செய்யணும் என்புரிய பாடணும் பதைப்பதைப்போட பாடணும் இப்படி செஞ்சாலவா உனக்கு முத்தி வரும் பணிகளை கீழே விழுந்து அட்டாங்க சிட்டாங்க சிறாங்க திரியாங்க நமஸ்காரம் பண்ணுறியா அதுவும் கிடையாது நிமித்தியாக கும்பிட்டு வந்துடுறேன் பாதமல்லாரும் சூடுகின்ற திருவுடைய குஜித பாதத்தை தலையில் சூட்டிக்கிறியா அது கடைக்கு போன வந்துடுறிய சூட்டுகின்றதும் இல்லை நீ கொண்டு கட்டியாதான் கொடுக்கறியா பகவானுக்கு அதுவும் கொடுக்க மாட்டேங்கிற இல்லை வாங்கியா கொடுக்கறியா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறேன் நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் வர்றேன் அவழியா இல்லை ஒன்றும் கிடையாது அவனுக்கிட்ட அதனால துணையிலே பிணை உனக்கு சமானம் நீ தான் நீயோ பணத்துக்கு சமானந்தான் தேடுகின்றில்லை தெருவுதோறு அழகில்லை இன்னும் பக்தி அதிகமாக இருந்தாக்கா தேடுவோம் இல்லை தெரு தெருவாக போய் அடியார்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு தேடணுமா இல்லையா செய்வதும்ல அறியனே உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறது சில பொம்பளை உன்னை கட்டிட்டு என்ன சொல்லும்பாங்க அப்படி போகல ஏன் மனமே உன்னை கட்டிவிட்டு என்ன பண்ணுறது இப்போது செய்வதே புரியல என்று மாணிக வாசகர் மனதை பார்த்து மிகவும் வெறுத்தடை வெறுப்படைன்னு சொல்கிறார் ஆகவே அடியார்களுடைய இல்லைன்னு சொன்னால் ஆண்டவனை பார்க்க முடியும் ஏன்னு சொன்னால் அவருடைய ஆண்டவனே தரிசனம் பண்ணவர்கள் அவருடைய துணைகள் என்ன முடியுமா உதாரணமாக ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க ஊருக்கு போகிறது நமக்கு சௌரியமாக நாமளாக அந்த ஊர் யுக்தியாக தெரிஞ்சுக்கிட்டு போனோம்ன்னா அது எப்படி இருக்கும் அலைச்சல் தான் இருக்கும் அதுபோல அடியார்கள சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி இந்த பாடலே சொல்கிறார் பாடுகின்றிலை கூச்சுடைய கலர்கிலை என்பருகின் பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கலை பணிகிழை பாதமலர் சூடு கென்றிலை சூட்டுகின்றது இலை துணையிலே பிண தேடு என்றிலை தெருவதர் வளரிலை செய்வதோன்றேங்ங் என்றும் மட்டும் காணுங்க என்ன எத்தனை பாட்டுன்னு சேர்த்துக்கோங்க நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே சொன்ன புதுசையும் பரிசாக போய் வாங்க மாட்டாங்க அதனால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்று ஒரே ஆசையாக நமக்கும் சொல்லும் கொடுக்குறா நீங்கள் தே பாட்டுக்கோங்க தேடிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் பாட்டு பூசை செய்து தோத்திரம் சொல்லித்தனை புன்னியர் வாழ்நன்னர்க்கு ஆசை செய்திடும் அம்பல கூத்தனை அடையிலே அடைந்தாரில் பேசுகின்றனே அறவரின் விளங்கினை பிரர்மனை நயக்கின்றாய் சீச்சி இங்கிருந்தேன் செய்தாய் நெஞ்சமே சித்திலாய்களுவாயே இது படா பாட்டேன் முன் பாடல்களில் பற்றுக்களை விடவில்லை என்றும் அகப்பற்றை விடுதலில் தாமதம் அணுகிறாய் என்றும் குற்ற சுமத்தியது இப்போது அவதார் அருகை நீர் கூறியவாறு பிறவி துன்பத்திற்கு பயமும் இதனை நீக்கிவிட்டு இன்பத்தினை அடைவித்தற்கு ஏதுவாகிய அழிவரிடத்து அன்பும் எனக்கின்ற அது உண்மை நீ சொல்கிற சரிதான் இனி பயபக்திகளோடும் கூடி வீட்டினை அடைவதற்கு ஏது செய்கின்றேன் என்று மனு கூற அதற்கு நீ என்னை அங்கனம் செய்கின்றாய் என்று பின்னும் அதனை எறுத்து மேற்கூறுகின்றது அப்படி சொல்கிறதே ஒழிய செயலை காணுமே என்று கொஞ்சம் வெறுப்பாக பேசினதுதான் அதை பற்றி பூசை செய்து தோத்திரம் சொலித்தனே நினை புன்னியர்வால் நன்னற்கு ஆசை செய்திடும் அம்பலக்கூத்தனை அடையலை என்பது தனது திருவடியை காயத்தால் அலுச்சித்து வணங்கி வாக்கால் தோத்திரம் பண்ணி மனத்தால் தியானித்து இங்கனம் வழிபடும் பத்தி புண்ணியங்களை உடைய அடியாரிடத்து எழுந்தழுவதற்கு திருவுலத்து இச்சை செய்யா நின்ற கனகசபைக்கண் நடம்புரிவோனை மனம் மொழி மெய்களால் வணங்கி அடைந்தாயில்லை பகவான் எப்படி இருக்கார் தம்மை வாக்கினாலேயும் அடுத்தினால் காயத்தினாலேயும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் உள்ளத்தில் தங்க தயாராக இருக்காங்களாம் நாம் தான் போகிறதில்லை பகவானை நோக்கி நாம் ஒரடி போனால் பத்தடி வர்றாராம் நான் ஒரு பின்னால் போனால் பச்சடி பின்னால் போயிடுவாராம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பகவான் தயாராக இருக்கார் நம்முடைய உள்ளத்தில் குடிகோள் இருப்பதற்கு நம்மளும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறேன் என்று அர்த்தம் அடைந்தாரிற் பேசுகின்றனை அறவரின் விளங்கினை பிரதர்மனை நயக்கின்றாய் என் அவனது திருவடிவை அடைந்த அடியார் போல் வார்த்தை மாத்திரம் சொல்லுகின்றனே பசு புலித்தோல் போர்த்தது போல் உள்ளத்தில் வஞ்சம் வைத்து கொண்டு புறத்து துறவர துறவரத்தோர் போல் அவரது வேடத்தால் விளங்கானின்றனை எனக்கு உரிய மனையவை மனைவியை துறந்து தவம் செய்கின்றேன் என்று தொடங்கி பிறர்க்குரிய மனைவியை இச்சுக்கின்றாய் இது அகத்துறவு அடையும் போது இந்த உள் வாசனைகளெல்லாம் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்கிறார் வீட்டில் மனை மக்கள் வேணா வந்தாச்சு இங்கே வந்து அந்த ஆசை வர்றதில்லை அப்புறம் எதாவது பிடிச்சிக்கிறது தான் அப்படி பிடிச்சிக்கிறாயே அது தப்புன்னு சொல்கிறார் சீச்சி இங்கிருந்தென் செய்தாய் நெஞ்சமே செத்திலாய் கெடுவாயே அப்படி செய்கிற நீ செத்து போனாலும் பரவாயில்லை இது மாதிரி செய்ல்லவா என்று சொன்னார் சீச்சி முன் இருந்த இல்லறமும் அன்றி அதனை விட்டு பின்னர் அடைந்த திரவரமும் அன்றி இவற்றின் நடுவன் நடுவனின்று கூடா ஒழுக்கம் செய்கின்றன நெஞ்சமே நீ இவ்விடத்தில் இருந்து என்ன காரியம் செய்து கொண்டனை இனி நீ இருந்தால் நீ கூடா ஒழுக்கத்தால் என்னை பபத்துன்பத்திலே தழுவாய் அதலின் நீ சாவாய் கெடுவாய் என் விவேகம் கூறிற்று என்றவார் அதனாலே உன்னோடு சேர்ந்த எண்ணையும் இந்த பிறப்பாகிய சமுதிரத்தில் தள்ளிவிடுவாய் என்று தான் நான் சொல்கிறேன் மாரி விவேகம் சொன்னது தனே நினை புன்னியர்வால் நன்னற்கு ஆசை செய்திடும் என்பதற்கு உதாரணம் திருவாசகத்தில் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா வளர்ப்பரி திரஞ்சி பத்தியாய் நினைந்து பரோவாரமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திரு பெருந்துறையிற் செழுமலர் குருந்தமேவிய சீர் அத்தனை அடியே நாதரை தழைத்தால் அதந்துவேன் தருளாயே அந்த பகவான் பக்தர்களிடத்தில் வர தயாராக இருக்கார் என்பதை மாணிக்கவாசல் அனுபவத்தை சொல்கிறார் முத்தனே எல்லாவற்றிலும் விடுபட்டவனே அர்த்தம் முதல்வா எல்லாவற்றிலும் காரணம் போதுமாக இருக்கிறார் இதுவானே சோமசூரிய அக்னி என்று சொல்லக்கூடிய மூன்று கண்களை உடையவரே முனிவா மன சிலரே அதாவது திருடி சம்மாரம் அணுக்களின் திரவாற்பத்தியே சிந்தித்து கொண்டிருக்கிறவரே முட்டராக மலர் பறித்து இறைஞ்சி அந்த பூவானது வெளிக்காத முதல்லையே அந்த மலரை பறிச்சிடணுமா வெடித்தால் தேனியை வந்து குளிச்சுட்டு எச்சு பண்ணிட்டு போயிடுமா அதுக்காக முட்டுகளை எடுத்துடணும் மலர் அதை தொடுத்து சாத்தி இறஞ்சி வழிபட்டு பத்தியாய் நினைந்து காயத்தினாலே வழிபட்டு மனதினாலே பக்திபூர்வமாக சிந்தனை செய்து பரோபார் தமக்கு அப்படி வாக்கினாலே தோத்திரம் செய்பவர்களுக்கு பரகதியை கொடுத்தருள் செய்யும் சித்தனை மேலான முத்தி பதமுத்தியை கொடுக்கக்கூடிய எல்லா சித்திகளும் உடைய சித்திகள் எல்லாம் உங்களிடத்தில்தான் எல்லோரும் பெற்றுக் கொடுக்கிறார் தவத்தினாலே எல்லாம் சித்தியடைந்தவரே செல்வ திருப்பெரும் துறையில் கொழுமல மலர் குருந்த மேவிய சீர் அத்தனை திருப்பெரும் துறையிற்கே அது செல்வம் மிகுந்தது செல்பொருந்திய மலர் குருந்த மேவிய குருந்த மரத்தில் தங்கினாராம் குரு இருந்த மரம் குரு குருந்த மரம் பேரான் அப்படி அங்கே சொல்கிறாங்க குருந்தம் மேவிய சீர் அத்தனை சிறப்பு தலைவரே அடியேன் கழிவுப்பட்டிய மாணிகவாசாமி நான் ஆதரித்து அழைத்தால் மிகப் பெரியது கொண்டு உண்மை கூப்பிட்டால் அதெந்துவே என்று அருளாகி என்ன கூப்பிடு என்று சொல்வார் சொல்லுவீர்கள் ஆகவே இறைவன் நீ கூப்பிட்டா வந்துடுவார் அது நாம் கூப்பிடறது வரமாட்டேங்கிறார் நம்ம கூப்பிட்றதெல்லாம் யாரு இன்னும் சொந்தக்காரர் சினியதுக்கார கூப்பிடணும் ஆதாயமில் தான் வருவாங்க நாங்கள் ஆதாயமில்ல வர்றதில்லை பகவான் ஆதாயம் இல்லைனாலும் வருவார் அவருக்கு வேண்டியது என்னன்னா அன்பு தான் காணும் பக்தி இருந்தால் போதும் வேறு எதுவுமே கொடுக்க வேண்டிய எல்லாம் வழிபாடு பண்ணுறமே நைவேத்தியங்கள் புஷ்பங்கள் எல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடு அன்பு உள்ளே இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்கு இப்படிலாம் செய்யறதுன்னு அர்த்தம் அப்படி சக்திசாரமாக செய்யும்போது இந்த அன்பின் வெளிப்பாடு தோற்றம் அதனால தான் இந்த சடங்குகள் அதெல்லாம் பக்தி வளர்வதற்கும் அன்பு வெளிப்படுத்துவதற்கும் ஒரு சாதனங்கள் என்று இந்த பாட்டில் சொல்லிவிடுகிறார் அடுத்தது பிறர்மனையின் அயக்கின்றாய் என்பதற்கு உதாரணம் திருவள்ளுவன் அலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தொற்று கூட அவளுக்கு சொல் வலியின் நிலைமையான வல்லுருவம் அதாவது வலிமை இல்லை வைராக்கியம் அர்த்தம் வைராக்கியம் இல்லாதவங்களே வேஷம் பிரமாதமாக இருக்கு தோற்றம் எல்லாம் பெரிய மகிழ்ச்சியமாக தெரியுது அவளுடைய அந்த வலிமையான தோற்றமானது எப்படி இருக்குன்ற பெற்றம்னா பசுக்கு ஒரு பேருந்து புளியின் தோல் போர்த்து மேய்ந்தட்டு ஒரு மாடு பார்த்துதான் அங்கே பயிரெல்லாம் நல்லா இருந்தால் சாப்பிட ஆசை இருக்கான் காவ காரணம் கம்பச்சின்னு ரெடியாக இருக்கான் உதவிழும்பென்னு தெரிஞ்சு போச்சு அப்போ சுற்றி ஊற்றி பார்த்து தான் அங்கே ஒரு புளியை யாரோ கொன்று தோலை உரித்து போட்டுட்டு போயிட்டாங்க என்ன காரணத்தினால அது கொம்பில் குத்தி முதுகலை போட்டுக்கிட்டதான் போட்டுக்கிட்டு அப்படியே மெல்ல வந்து உள்ளே பூ சாப்பிட்டதான் தோசை பார்த்தோன்னா புளி மாதிரி தெரிஞ்சது ஆஹா புளியாக இருக்கேன் நம்ம கம்பள நம்மளை தின்னுப்படுமேனா பயந்து கொஞ்சம் நேரம் பார்த்தேன்னா அப்புறம் யோசனை தான் புளி பசித்தாலும் புல்லை திம்பாதுன்னு சொல்லுவாங்க இந்த பயிர் புல்லா எப்படி திங்குது இது புளியாக இருக்குமோ சந்தேகம் இதான் முதல்ல சந்தேகம் உண்டாகும் அசம்பவம்னு போயிரு சம்பவம் பொருந்தாது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தான் இது இருக்காது அப்போ ஏதோ வேறு விஷயமா இருக்குது மெல்ல மெல்ல வந்து வந்து பார்த்தான் கொம்பு தெரிஞ்சதான் புளிக்க கொம்பு சரி அப்புறம் பார்த்தான் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு அடி போட்டான் அது ஒடியே போயிடுச்சான் தோலை கீழே போட்டு அப்படி போல் கூடாளுக்க உள்ளவர்கள்லாம் வேடத்தை போட்டுக்கிட்டு தாடி மிசை வச்சுக்கிட்டு காய் கட்டிக்கிட்டு அவர்கள் தனது ஒழுக்கத்துக்கு கெடுதலான சனியா திரும்ப விரோதமான செய்கிறார்கள் அந்த வேடத்தை களைச்சிட்டமுன்னா அவன் ஒடிய போயிடுவான் தனி என்று இந்த பாட்டின தாற்பயம் மற்றொருவன் காண்கிறார் வாயினால் பல நூல் படி துணர்ந்து நல்வழி பிறர் குறை செய்தும் நீயும் லோகவாச்சாரமோரணு துணையானும் நீங்கிலை நெஞ்சே தூயதாமிவன் பிறர் கொளக்குங்கு மம்சு மந்து செல்கர முன்னில் காயமானுடத் தின்றதற்கன்றியுட் களவுமின்மையினாலே சதவீதத்தில் பதிமுடல் பட்டு அவதாரிகை நீர் கூறிய முறையே செய்கின்றதன்றி என்மேலே தவறுன்றும் கண்டிலேன் இங்கனமிருப்ப செத்திலாய் கெடுவாயென்று என்னை வெறுத்து கூறினீர் என்பால் தவறுதான் யாதென்று மனங்கேற்ப அதற்கு மேற்கூறுகின்றான் பதிமூண்டாய் பாட்டில் நீர் கூறிய முறையே செய்கின்றதன்றி என்மேலே தவறு கண்டிலேன் இங்கனமிருப்ப செத்திலாய் கெடுவாய் என்று என்னை வெறுத்து கூறினீர் என்பால் தவறுதான் யாதென்று மனம் கேட்ப மேல் கூறுகின்றது இந்த அகத்துறவு பற்றி பேசிக்கொண்டு வர முழுமையாக விட்டு விட முடியாது சிறுக சிறுகதாக விட முடியும் அப்படி வர சமயங்களில் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி விவேகமானது நீர் முயற்சி வைக்கிறது அதில் முன்னே கண்டிப்பாக அதாவது செத்திலாய் கெடுவாய் என்ற கடின சொற்கள் சொல்லி அதை கண்டிக்கிறது இப்போது மீண்டும் கழுதைக்கு விட கீழ்பட்டவன் என்று இந்த பாட்டை சொல்றா வாஜினார் பல நூல் படித்துணர்ந்து நல்வழி பிறர்க்குறை செய்தும் நீயு லோக வாசாரம் ஓர் அணுத்துணையானும் நீங்கிளை நெஞ்சே என்பது பல ஞானசாஸ்திரங்களை வாஜினால் படித்தும் அவற்றினது பொருள்களை ஆராய்ந்து அறிந்தும் பிறர்க்கு நன்னெறியாகவும் அவர் சம்மதிப்ப சொல்லியும் நீ முன்னிருந்த உலோகாச்சார வழக்கத்தில் ஒரு அணுவாய அனுகூல வாயினம் உள்ளே தொடர்ந்தனே இல்லை இங்கனம் பிறப்பிற்கு ஏதுவாய உலோகாச்சார யோகாச்சாரம் துரத்தல் இன்மையால் வீட்டிற்கு ஞானாச்சாரம் பற்றியதின் என்பது நான் அறிந்தேன் நிஞ்சமே அப்படின்னா பாடம் சொல்றது எல்லாம் சேர்ந்தான் ஆனால் எந்த விதமான ஆசாவாசம் வர்றதில்லை கருத்து துயதாமைவன் பிறர்கோல குங்குமம் சுமந்து என்பது குங்குமம் சுமந்து செல்கின்ற கர்த்தபம் கர்த்தமன்னாலும் கரம் என்னாலும் கழுதல்னா அவனுதான் உன்னிலும் நின்மலமாம் என்று வேகம் கூற பல நூல்களை கட்டறிந்து பிறர்க்கு உரைக்க சிவபூஜை தோத்திரம் பண்ண இவற்றால் யாவரும் மதிப்பாக இருந்த எண்ணெய் மிருகச்சண்டாளமாகிய கர்த்தபத்திற்கு கீழ்ப்படுத்தி கூறினீர் இது என்ன என்று மனம் கேட்பேன் நான் படிக்கிறேன் பாடம் சொல்கிறேன் சிவபூஜை பண்ணுறேன் என்னை போய் கழுதை விட மட்டமன் என்பது கேள்வி காயம் ஆணுடன் தின்ற அதற்கு அன்றி உட்களவும் இன்மையினாலே என்பது அதற்கு நீ மக்கள் ஆக்கையை பெற்று நூறு பொருள் உணர்ந்தும் அந்நூற்பொருளால் வீட்டின் வீட்டின்பாய பயனை பெறாது அப்பயன் பெற்றோன் போல் நெஞ்சில் வஞ்சம் வைத்து கொண்டு அந்நூற்பொருளை பிறர் பயன்போல கூறுகின்றாய் மணிசம் பெற்றிருக்கிறாய் அதனுடைய பயனும் ஞானம் அடைனும் உத்தியடையனும் அதை விட்டுட்டு பிறர்க்கு உபஜேதம் பண்றேன் உனக்கில்லையே அதனாலே கர்த்தபத்திற்கு மக்களிடத்து ஆக்கையும் என்றேன் அந்த கழுதைக்கு மணி சரீரம் போல அறிவுரை செய்ல்ல அவதன்றியும் யான் சுமந்த குங்குமம் பிறர் பயன் கொல கொடுத்தேன் என்று வஞ்சமும் கூட தின்றாகிறேன் அந்த கழுதையை சுமத்து கொண்டு போகக்கூடிய அந்த குங்குமம் இருக்கே நான் பிறர் கொடுத்து நான் உபகாரம் பண்ணுகிறேன் நான் பெரியவன் என்று நினைக்கிறது இல்லாது அதனால் உன்னை அதிலனும் கீழ்ப்படுத்தி கூறியதால் தோஷம் என்ன என்றுகம் போயிற்று என்பார் அதனால் என்ன தப்பு கழுதைக்கே தூக்கிட்டு போகத்தான் தெரியுமில்லிய நான் இன்னார் கொடுக்குறேன் அதனால் அவர்கள் புகழடைகிறார்கள் நான் புகழடைகிறேன் எனக்கு இந்த லாபம் அது என்ன நினைக்கிறது இல்லையே நீ நினைக்கிறியே நான் புஷை பூஜை பண்ணுறேன் பாடம் சொல்கிறேன் மற்றவர்களுக்கு மகிழ செய்கிறேன் என்றெல்லாம் நீ நினைக்கிறியே அது வஞ்சமில்லவா இந்த பாட்டில் கழுதை கீழ்ப்பட்டுன்னு சொல்கிறத தப்பு இல்லை சக்தி பாசல் கொஞ்சம் அழுத்தம் அழுத பார்ப்பாருக்கு எந்த சாத்தனம் பார்த்தாலும் அந்த க உதாரணம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கஷ்டம் பொருளுக்கே திருவள்ளுவர் காலத்தில் சமணங்கள் அதிகமாக இருந்திருக்காங்க பொருளுக்கு அதனால் தான் பீலு போய் சாக்காடு அச்சிரும் அப்படின்னா சாலை மிகுத்தி போயின்னா கனம் குறைச்சலாக உள்ள மயில் தொகை கூட வண்டியில் ஏற்ற ஏற்ற பாரம் வச்சு அச்சு அப்படி போகல தவறான கருத்துக்களை அதாவது தீய மக்கள் எதிரிகள் வலுவாக இருந்தால் தோற்று போயிடுவாங்கன்னு சொல்கிறேன் அப்படி ஒரு காலத்திலே எது மிகுதியாக இருக்கும் உதாரணம் சொல்கிறது தான் உலோகாச்சாரம் நீங்கிலை என்றமையால் ஞானாச்சாரம் பற்றியது இன்று என்பது அறிவிக்கப்பட்டது அதனால் வரிச்சோம்னா குங்குமம் ஆகிபெயர் குங்குமம்னா மூட்டைக்கு ஆகி வந்தது வெறும் குங்குமம் இல்லை குங்கு மூட்டை அர்த்தம் வாஜினார் பலநூல் பளித்தென்பதற்கு உதாரணம் திருவள்ளுவன் ஆயினார் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையேற்பேதையாரில் என்று திருவண்ணா சொன்னார் ஓதி கேட்டு உணர்ந்தும் தாற்பரிய தெரிந்து கொண்டும் பிறர் குறைத்தும் அடுத்தவர்களுக்கு சொல்லி விளக்கம் செய்யக்கூடிய சாமர்த்தியமும் இருந்தும் கூட தானடங்கா தான் அந்த தன் மனம் அடக்கிறதில்லை அப்படிப்பட்ட பேதையில் அறிவியலாளர்களை போல வேதையார் இல் அறிவிலாளர்கள் கிடையவே கிடையாது எதா அறிவில்லாத படித்தும் படித்ததின் பயனை பெறாதவர்கள் அறிவிலார்கள் என்றார் ஓதிய உணர்ந்தும் பிறர் குரைத்தும் தானடங்க பேதையர் பேதையார்கள் பிறர்கொல குங்குமம் சுமந்து செல்கரம் என்பதற்கு உதாரணம் அறிவால் செய்தியார் விரிந்த நல்வேத புராணங்களாக மாமிக்க கலை தெரிந்து படித்து பொருள் செப்பி தானிலை சேர்ந்து நில்லாது இருந்த செண்டாளரின் கழுதை எழிற் குங்குமம் பரிந்து பின் வஞ்சம் பண்ணாத பயன் எழிலே உதாரணம் அறிவான் சித்தியாளர் சொல்லி விரிந்த நல்வேத விசாரமாக இருக்கின்ற வேதங்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சாயலை கொண்ட வேதம் ரிக்கியது சாமதரவன் சொல்லக்கூடிய ஆளு வேதங்கள் புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் அதாவது புராணங்கள் என்றால் இறைவனுடைய வரலாறுகளை சொல்கிறது புராணம் அசிவபுராணம் சக்தி புராணம் சூரிய புராணம் பிரம்ம புராணம் விஷ்ணு புராணம் என்று அடங்கும் ஆகமங்கள் இருபத்தெட்டு திவ்யாகமும் சொல்லுவார்கள் மிக்க கலை மேன்மை பொருந்தி அறுபத்தி கலைகள் தெரி இதையெல்லாம் நன்றாக விசாரித்து அறிந்து படித்து படிக்கிறது மட்டுமல்ல பொருள் செப்பி விளக்கங்களை சொல்லியும் தானிலை சேர்ந்து நில்லாதி தான் அந்த சொன்ன தாற்பரியப்படி நடந்து கொள்ளாமல் இருந்த செண்டாளர் அவர்களை கீழ்பட்ட மக்கள் நடத்தும் விட சென்றாலின் அவரை காட்டிலும் ஏற்றம் கழுதை உயர்ந்து கழுதைன்னு சொல்லலாம் ஏன் என்று சொன்னார் எழில் குங்குமம் பறிந்து அழகுபருந்திய குங்கும குங்குமம்னா குங்குமம் மூட்டையை பறிந்து அதாவது கஷ்டப்பட்டு சுமந்தும் தூக்கிக் கொண்டு போயும் பின் வஞ்சம் பண்ணாத பயன் எழில் அது தான் சுமக்கிறேன் கொண்டு போய் பெரிய அறிவாளிகள் எல்லாம் கொடுக்கிறேன் இது பூஜைக்குரியது சக்தி பூஜைக்குரியது என்றெல்லாம் அது நினைக்கிறதில்லை அப்படி இருக்கிற பையனிருக்க அதுதான் உயர்வு அதை தவிர வேற என்ன இருக்குது ஆகவே சண்டாளரை காட்டிலும் இவர்களே சண்டாளர்கள் அவர்களே காட்டிலும் கழுது உயரும் என்று இந்த பாட்டில் த அதாவது கற்றதோடு இல்லாமல் அதனை தீவிரை பயன்படுத்தி கொள்வார்கள் என்று தான் வழி தவறியவர்கள் ஒழுக்கி நாலு வேதமும் ஒரு சமநிலை சொல நவிசையீரத்தை பால் கோலும் சமயமாகிய படுகொழியினுள் இடுகின்றாய் வேலையா உன் அக்குழல் தரு அதை விடுவிக்கும் காலனா தொடர்பையும் இனம் தொடருதே போலும் நீ கடை நெஞ்சேன் இப்போது மனதிற்கு சமாதானம் செலுத்து வர்றதில் பதி பதினாலாவது கோட்டி போனாலாவது கோட்டில் பாதாரிகை என் உள்ளத்தின்கண் கொஞ்சம் இருந்தமையால் நீர் இகழ்ந்து கூறினீர் பற்றுக்கள் யாவும் விடுத்த எனக்கு இது விடுதல் அரிதோ அதனையும் விடுத்தேன் இனி ஒரு மார்க்கத்திலே நின்று தவத்தை பண்ணி வீட்டை அடைவதற்கு அறுவகை சமயங்களுள் ஒரு மேலாய சமயம் நீர் கூறுக என்று மனங்கேற்ப அதற்கு மேற்கூறுகின்றன இதுவரைக்கும் அந்த அகப்பற்றை விடுவதிலே அந்த வாசனைகள் மேலிட்டின் காரணமாக விவேகம் தெரிந்து கொண்டு அதை கண்டிக்கிறார் இந்த வேகமானது வேகமாக அதிகமாக ஆழமாக கண்டிக்கிறது அப்படி கண்டிக்கும்போது இவ்வளவோ விட்ட எனக்கு இது ஒரு வர்றது அதிசயமில்லை அதில் விட்டுவிடுகிறேன் இருந்தாலும் நம்முடைய இந்து சமயத்தில் ஆறு சமயங்களாக பிரித்திருக்கிறார்கள் அது எதுவும் நல்ல சமயம் அதை சொன்னீங்கன்னா சவம்ப சௌரியமாக இருக்குன்னு கேள்வி சைவம் வைஷ்ணவம் கணாதிபத்தியம் கோமாரம் சாக்தியம் சௌரம்னு சொல்லக்கூடிய ஆறு சமயங்கள் அந்த ஆறு சமயங்களில் எது உயர்வு அதை கடைபிடிக்கலாமே என்று மனம் கேட்கிறது அது விவேகம் சொல்றதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு வேதமும் ஒரு சமயநிலை சொல்ல நவைசெய்ய ரவத்தை பார் கோளு மூவிறு சமயமாகிய பழுகுழியினோடு எழுகின்றார் என்பது இருக்கு முதலிய அதாவது யஜூர் சாமோதரம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களும் சகல கேவலங்களுக்கு சகல கேவலம்னால் சகலம் என்ன ஜாக்கிரச அர்த்தம் ஆக மூன்று அவசைகள் மத்தியமாகியன்னா பொதுவாகிய சுத்தாவசை அதாவது துரியாவசை நாலாவது வசைன்னு அவசையே வீடடைதற்கு ஏதுவென்று சொல்ல காம வெகுளியும் மயக்கம் குற்றங்களையும் உண்டாக்குதல் செய்கிற சகல கேவலங்கள் என்கின்ற இரண்டு அவசைகளின் பகுதியாக சமயிகள் தங்கள் சித்த கோலிய அறுவகை சமயமாகிய பிறவி படுகொலியிலே நீ இறங்கா நின்றாய் என்று வேகம் கூற மதங்கள் எல்லாம் அந்த மத தலைவர்கள் காமியிலும் இயக்கம் கொண்டு செயல்படுகிறார்கள் அவர்களும் முழுமையான ஞானம் கிடையாது அதான் சொல்றாங்க சச்சி சொன்னபோதத்தில் பொது சமயங்களாரும் அறிய விழுமதில் அறிவழி ஒன்றில்லாத பொருள் என உள்ள அனுபவ வங்கமேறும் அறிஞர் அகழ்வர் என் அந்த அறு சமயங்களில் எல்லாமே முழுமையான யானை பெற்றவர் அல்ல இதுபோல் பிறகு கூழர்கள் யானை பார்த்த மாதிரின்னு திட்டான்னு சொல்லுவார்கள் பிறையக்கூழர்கள் ஒவ்வொரு பகுதியை தொட்டு பார்த்து இதுதான் யானை முழுமான் யானை யானை என்று வாதம் பண்ணுவார்கள் அப்படி போல சமயவாதிகள் எங்கள் பட்சமே உயர்ந்தது இதோடு உயர்ந்தில்லை என்று வாதாடுவார்கள் அதனால்தான் கம்மியில் மயக்க வற்றி இருக்குன்னு சொல்கிறார் சித்த விகற்பத்தால் கோலிய அறுவகை சமயமாகிய பிறவி படுகொலியில் அவர்களுக்கு என்ன மீண்டும் மீண்டும் பிறந்திருக்கிறது அவளுக்கு பயன் நீ இறங்கா என்கிறா என்று வேதம் கூற அதற்கு இவ் அறு என்றேன் இது என்ன என்று மனம் கேட்பேன் அதற்கு இங்கனும் சமயங்களின் மேலே பற்றுக்கள் நீ இன்னும் குளித்திலை ஆகலின் இன்னும் அரசயங்களுடைய பற்றுக்கள் உனக்கு போகலை அதனால் உனக்கு சொன்னேன் வேலையாக உனக்கு உடல் தரு விதி உறவையும் அதை விடுவிக்கும் காலநாள் தொடர்பையும் எனவும் தொடர் நீ கடை நெஞ்சியினர் என்பது இதுவே வேலையாக உனக்கு உடல் கொடுக்கின்ற உறவினையும் உறவினையும் அவனார் கொடுக்கப்பட்ட உடல்களை விழு விடுவித்தலே வேலையாக விடுவிக்கிற கூட்டனாகிய நட்பினையும் எவ்வகைப்பட்ட பற்றுக்களையும் விடுத்து பிறப்பிறப்பை நீக்குவதற்கு ஏதுவாய் வந்தும் இன்னமும் தொடர்கின்றன போலும் எல்லா வேதங்களும் நான்கு மகாவாட்சியன் மூலமாக அஜயதானத்தை தான் சொல்வது ஆக அஜயத ஞானத்தை விட்டு விழுத்து விழுத்து தைத ஞானத்துக்கு போகிறாயே அது மீண்டும் பிறப்பிறப்பை கொடுக்கறதல்லவா அதனால்தான் படுகொழியினர் என்று சொன்னேன் என்று சொன்னார் இப்போது விளக்கம் வேத ஆகமங்கள் கூறிய நேரி செல்வோர்க்கும் பிறப்பு இறப்பு நீங்குதிலே என்று மற்ற செல்வோர்க்கு அவை நீங்காதென்பது இதனால் காண்பேன் கருத்து நாலு வேதமும் ஒரு சமயநிலை என்பதற்கு உதாரணம் பட்டணத்து பிள்ளை நாயினார் சினந்தனேயற்று பிரியமும்தானற்று செய்கையற்று நினைந்ததோ மற்ற நினையாததோ மற்ற நின் மலமாய் தனந்தனியே இருந்தானி திரை தங்குகின்ற அனந்தலே நின்றிருப்பேன் அத்தனே கைலாயத்தனே பட்டத்து பிள்ளையார் அந்த சமாதி நிலையை பற்றி வண்ணிக்கிறார் சிறந்தனையற்று கோபம் இல்லாமல் பிரியமற்று கோபம் பிறகு பிரியம் ராகம் அது இல்லாமல் சிறந்தவேஷம் ஆக ராகத்வேஷம் இல்லாமல் செய்கையற்றி இதன் காரணமாக உளவு இல்லாமல் நினைந்தது மற்றும் இதனுடைய வாசனின் காரணமாக மனதிலே சிந்தனை செய்வதும் இல்லாமல் நினையாதது மற்றும் இன்னும் எதிர்காலத்தை பற்றி நினையாதிருக்கிறதும் மின்மலமாய் குற்றம் இல்லாததாய் தனந்தனியே இருந்து ஆனந்தன் எதிரை தங்குகின்றேன் வேளாம் இல்லாத ஆனந்தனே தங்கிற ஒரு நிலை இருக்கு அந்த ஒரு நிலை எப்படி இருக்கு அதுதான் சமநிலை ஆனந்தலின் அத்தகைய தூக்கத்தில் என்று இருப்பேன் அத்தனையே கையிலாத்தினேன் அந்த நிலை வரணும் பட்டினத்தில் பல இடங்களில் சமநிலை கூட அதே உண்டு அவர் ஒரு முறை சமாதியில் இருக்கும்போது திருடர்கள் அவருக்கு மாலை போட்டு போயிட்டாங்க அதை பத்திரிகரி ஆட்களுக்கு பிடிச்சிட்டு போய் விசாரணை பண்ண இவன் திருடனும் திருடர்களான் தலைவனும் அதனால தான் மாலை போட்டு மௌனமாக இருக்கிறான் என்று சொன்ன பத்திரிகிரி யார் இது சொன்னான் அந்த காலத்துக்கு இருந்தாலும் இது போது சொன்னார் நான் இந்த ஜென்மத்துக்கு அந்த பாவஞ்செயிலாம் முடிஞ்சாவது என்ன செஞ்சேனா அது மூண்டது இவ்வளோ கழுகுமரம் பிரிஞ்சிருச்சு அது போய் சொன்ன உடனே அவர் ஓடி வந்து விடுபட்ட மகானை செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அங்கே அவரும் துறவியாயிட்டார் அந்த கதம் உண்டு இப்படி பல இடங்களில் அவர் சமாதி கூடியிருந்தால் சொல்லப்படுகிறது ஆனால் இது அத்வை சமாதி அல்ல துவை சமாதி பேர் ஏன் அப்படின்னு சொன்னால் இருக்குமே ஆனால் ரெண்டாவது வருஷத்து இருக்குன்ற சிந்தினா வர மீண்டும் பதமூத்தியில் ஆசை வராது பதமுர்த்தி ஆசை வராது பத்திரகரி முர்த்தி அடைஞ்சிடறார் அப்போ ஒரு பகவான் பிரார்த்தனை பண்ணுறார் எனக்கு பின்னால் தொலைவடைந்து அவருக்கு முத்தி கொடுத்துட்டியே எனக்கு இன்னும் கொடுக்கலையான்னு ஏ செமையில கூழ்னவருக்கு அத்தீத பால் இருந்தால் கேட்கவில்லை